ம்ோமா விதாதிபூர்வம் வை வேதாஹு பிருகுணோதி தஸ்ம்தம்மாத்மும் முமுட்சுணமே ஓம் நமோவித்தயக்கூப்போ வம்ச ரிஷிப்போ மகத்தோ நமோ குருப்ப ோபப்ளவரித பிரானகண பிரியகர்மஸ் ஓம் ப்மாந்தம் பரமசுகம் கேவலம் ஜானமூர் ன்ீதம் ககனசத்துஷம் தியலம் ஏகம் நித்தியம் விமலமீஷிபூதம் கவாதீதம் திரிணரகிதம் ஷுரும் தம் நமா குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு ரேவ பரம் பிரம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக ஸ்ரீமத் பகவத்கீதை எட்டாவது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம் இது எட்டாவது அந்தர்யோகம் ஒவ்வொரு அந்தர்யோகத்திலையும் ஒரு அத்தியாயத்தினுடைய சாரத்தை பார்த்துக்கிட்ருக்கோம் இப்போ 8th அத்தியாயத்தினுடைய சாரத்தை பார்க்கணும் நாம் அதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்களை ரொம்ப சுருக்கமாக ஞாபகப்படுத்திக்கிட்டு இந்த எட்டாவது தீர்த்துக்குள்ளே நுழையலாம் முதல் ஆறு அத்தியாயங்களில் பகவான் கிருஷ்ணனால் சொல்லப்பட்ட கருத்து என்னென்னா ஜீவ தத்துவம் சொன்னார் ஜீவன்னா என்ன அதுக்குள்ளே ரெண்டு அம்சம் இருக்குது ஆத்மா அனாத்மா ஜடத்தத்துவம் சேதன தத்துவம் இதை ரெண்டை பற்றி விரிவாக சொன்னார் முதல் ஆறு அத்தியாயங்கள் அங்கங்கே சொன்னார் ரெண்டாவது அத்தியாயத்திலே சொன்னார் ஜீவ தத்துவம் இரண்டாவது சுய முயற்சியினுடைய முக்கியத்துவம் சொல்லப்பட்டது எதுவாக இருந்தாலும் நாம் சுயமாக முயற்சி செய்ய வேண்டும் அது முதல் ஆறு அத்தியாயங்களில் வலியுறுத்தப்பட்டது பிறகு சுயமுயற்சியை நாம் செய்கின்ற அனைத்து செயல்களையும் யோகமாக செய்ய வேண்டும் கர்மயோகமாக செய்ய வேண்டும் ஜீவ தத்துவம் சுயமுயற்சி கர்மயோகம் இது மூணும் முதல் அரத்தியத்தில் பிரதானமாக முக்கியமான கருத்தாக சொல்லப்பட்டிருக்கு பல கருத்துக்கள் வந்தது தியான யோகத்தில் தியானத்தை பற்றி நிறையா சொன்னார் அது சுயமுயற்சி தான் கர்மயோகத்தில் முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் எல்லோரும் எல்லா செயல்களையும் எப்படி செய்கிறோமோ அப்படியே தான் செய்யணும் அதில் ஒன்றும் குறையில்லை இந்த செயலை விட்டு போட்டு கர்மயோகம் தனியாக ஸ்பெஷல் எஃபர்டெல்லாம் ஸ்பெஷலாக போய் வேறு காரியம்னு கிடையாது கர்மயோகம் செய்கிறாருன்னா செய்கிற காரியத்தை விட்டு தனியாக செய்கிற செயல் கிடையாது நாம் என்ன தொழில் செய்கிறோமோ என்ன ரோலில் இருக்கமோ அப்பா ரோல்னா அப்பா மகன் ரோல்னா மகன் என்ன ரோலில் இருக்கமோ அந்த ரோலில் அதற்கு உண்டான கடமைகளை முறையாக செய்வது தர்மப்படி செய்வது கடவுள் என்னை ஆட்டுவிக்கிறார் நான் ஆடுகின்றேன் அவருடைய ஆணையின்படி செயல்படுகின்றேன் என்று அகங்காரம் இல்லாமல் ஆணவம் இல்லாமல் செய்வது அதற்கு என்ன பலன் கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை செய்வது நம் கடமை பலன் கொடுப்பது கடவுள் செயல் அப்படிங்கிற புத்தியோடு செய்யணும் பலன் வேணான்னு சொல்வது கர்மயோகம் கிடையாது பலன் என்ன பலன் கிடைக்குதோ அது கடவுளுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்வது கர்மயோகம் தர்மப்படி செயல் செய்யணும் கடமையை செய்யணும் அது பற்றில்லாமல் செஞ்சால் ரொம்ப நல்லது மன ஒருமுகப்பாட்டோடு செய்யணும் சிறப்பாக செய்யணும் அந்த செயலை கடவுள் நம்மளுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு அவருடைய கருணையினால் நான் செய்கிறேன் ஆணவம் இல்லாமல் செய்யணும் செய்வது நம் கடமை பலன் கடவுள் கையில் இருக்குன்னு சொல்லி என்ன பலன் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் செய்யணும் இது கர்மயோகம் இதெல்லாம் முதல் ஆறு அத்தியாயத்தில் பார்த்து முடித்தான் ரெண்டாவது ஆறு அத்தியாயத்தில் சுயமுயற்சியை முதல் இத்தியத்தில் சொன்னார் ஆத்ம தத்துவத்தை சொன்ன ஜீவ தத்துவத்தை சொன்ன கர்மயோகத்தை முதல்ற சொன்ன ஜீவ தத்துவத்தை சொன்ன பகவான் ஈஸ்வர தத்துவத்தை இரண்டாறு அத்தியாயங்களில் ஆரம்பிக்கின்றார் ரெண்டாவது ஆறு ஈஸ்வர தத் என்ன அவற்றை என்னென்ன அம்சம் இருக்குன்னு சொல்லி முதல்ல ஆறில் நம்மளை பற்றி சொன்னார் ரெண்டாவது ஆறுல கடவுளை பற்றி சொல்கிறார் பிறகு அங்கே சுயமுயற்சி சொன்னார் இங்கே என்ன சொல்கிறன்னா என்னதே சுயமுயற்சி இருந்தாலும் கூட கடவுளுடைய அனுகிரகமும் வேண்டும் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய அனுகிரகத்தை பற்றி இந்த இரண்டாவது ஆறு அத்தியாயங்களில் விரிவாக சொல்கிறார் சரி கடவுள் அனுகிரகத்தை எப்படி பெறுவது அங்கே சுயமுயற்சி கர்ம யோகத்தோடு செஞ்சோம் இங்கே கடவுள் அனுகிரகத்தை பெறுவதற்கு பக்தி யோகத்தை அறிமுகப்படுத்தினார் இறைவனை வழிபடுவது அப்போ இங்கே என்னென்னது ஈஸ்வர தத்துவம் ஈஸ்வர அனுகிரகம் பக்தியோகம் அந்த பக்தியோகத்தில் நம்ம ஏழாவது அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது என்ன பண்ணார் இது ஏ மூ கட ரெண்டாவது ஆறு அத்தியாயத்தினுடைய சார இந்த விஷயங்கள் அதில் ஏழாவது அத்தியாயத்தில் ஈஸ்வர தத்துவத்தை முதல்ல சொன்னார் ஈஸ்வரன்னா யார் பராப்பிரகிருதி அபராப்ரகிருதி போன அத்தியாயத்தில் பார்த்தோம் அதாவது உயிர்த்தத்துவம் உடல் தத்துவம் ஜடத்தத்துவம் சேதன தத்துவம் ரெண்டு அம்சன்னே உலகத்தில் ஒன்று ஜடமாக இருக்குது இல்லாட்டி உணர்வு சுரூபமாக இருக்குது இது அனைத்தும் எது உணர்வாக இருக்கோ ஜடமாக இருக்கோ எல்லாமே கடவுள்தான் சேதன தத்துவமாக கொண்டு அவர் இந்த ஜட பொருள்களை எல்லாம் படைத்தார் ஜடமாகவும் அவர்தான் இருக்கிறார் சேதனமாகவும் அவர்தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கடவுள் தத்துவத்தை அறிமுகப்படுத்தினார் பிறகு நாம் துயரப்படுவதற்கு என்ன காரணம்ங்கிறத ரெண்டாவது கருத்தை ஏழாயிரத்தி ஆயிரத்தில் சொன்னார் என்ன காரணம் சொன்னால் நாம் எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா கடவுள் படைத்த பொருளை பிடித்து கொண்டு கடவுளை பிடிக்க பிடிக்காமல் இருக்கிறோம் அவர் என்னென்ன படைச்சிருக்காரு அதெல்லாம் வேணுங்கிறான் அவர் வேணும்னு கேட்கிறதே இல்லை நிலையற்றதை படைத்துள்ளார் நிலையற்றதை பிடித்து கொண்டோம் நிலையான அவரை பிடிக்க மறந்துவிட்டோம் அவரை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டா எல்லா துயரும் போயிடும்னு சொன்னார் அழியாத தத்துவத்தை பிடிக்க வேண்டும் நான் படைத்த அழியும் தத்துவத்தை ஓ வாழ்க்கையை ஓட்டினதுக்கு வச்சுக்கிறணும் அதை ஸ்ட்ராங்காக பிடிக்கக்கூடாது இதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு இந்த வாழ்க்கையை ஓட்டணும் அன்றைக்கி ஒரு உதாரணம் சொன்னேன் கங்கை நீரில் கரித்துவாரில் செயின் போட்டிருப்பாங்க கம்பி போட்டிருப்பாங்க தண்ணி பயங்கரமாக ஓடும் தண்ணியில் குளிக்கலாம் உலகத்தில் வாழணும் பாதுகாப்பாக வாழணும்னா அந்த கம்பியை பிடிச்சிக்கிறலாம் அந்த வழக்குள்ள குளிக்கலாம் அது மாதிரி இந்த உலகத்தில் அவர் படைத்த அழியும் பொருள்தான் வாழ்ந்தாகணும் வேறு வழி கிடையாது ஆனால் அவரை பிடித்து கொண்டு அந்த அழியாத தத்துவத்தை பிடித்து கொண்டு வாழ வேண்டும் சொல்லி அப்படி பண்ணுன்னா துக்கம் போயிரும்னர் அதற்கு என்ன செய்யணும் அவரை பிடிப்பதற்கு பக்தி பண்ண வேண்டும் பக்தி யோகத்தை சொன்னார் ஷரணாகதி தத்துவம் கடவுளிடம் சரணடைய வேண்டும் சரணடைகிறதுனா எல்லாத்தையும் விட்டு போட்டால் அப்படி நீயே எல்லாம் அவரே பார்த்துக்கிறார் சாப்பிடாமல் உட்காந்துட வேண்டியது அப்படியே அவர் விடுவார்னு சொல்லி ஊட்டி விட்டால் நம்ம தானே முழுங்கணும் என்ன பண்ணணும்னா முயற்சியோடு கடவுளை சரணாகதி அடைய வேண்டும் முயற்சி இருக்கணும் கடவுளுடைய அனுகிரகம் இருக்கணும் அப்படி தான் கடவுள்கிட்ட சரணடையணும் அதை பற்றி சொன்னார் பக்தி இல்லாதவர்களினுடைய கதி அதோ கதி பக்தியே இல்லைன்னு வச்சுக்கங்களாம் வெளியே நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆள் மனசில் ஒரு குறை இருக்கும் ஒரு துயரம் வரும் இவங்களை விட அவங்க தேரப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க என்ன வசதி இருந்தாலும் அதையும் சொன்னார் அபக்தர்களின் நிலையை சொன்னார் பிறகு பக்தர்களை நாலு விதமாக பிரித்து சொன்னார் யார் யார் துன்பம் வந்த பொழுது மட்டும் வழிபடுபவன் கஷ்டம் வருது அப்போ மட்டும் கடவுளை கும்புறேன் ஓட்ட பிறகு துன்பம் போயாச்சு எனக்கு இன்பமான பொருள் நிறையா வேணும் உலக சுகங்கள்லாம் வேணும் நல்ல குழந்தைகள் வேணும் நல்ல பேரம்பேத்தி வேணும் நல்ல வீடு வேணும் காரு வேணும் இப்படி வழிபடக்கூடியவன் இரண்டாவது மூன்றாவது கடவுளுக்காக கடவுளை வழிபடுபவன் உன்னை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வழிபடுபவன் இது மூன்றாவது நாலாவது பக்தன் கடவுளை அடைந்தவன் அறிந்தவன் கடவுளும் நானும் ஒன்று என்ற தத்துவத்தை புரிந்து கடவுளை வழிபடுபவன் க்தன் இந்த நான்கு விதமான பக்தர்களை பற்றி சொன்னார் துன்பம் வரும்போது வழிபடுபவன் இன்பத்துக்காக வழிபடுபவன் கடவுளுக்காக கடவுளை வழிபடுபவன் கடவுளை அடைந்தவன் வழிபடுபவன் அடைந்து வழிபடுபவன் கடவுளை அறிந்தனா கடவுளை அறிந்து ஞானி இப்படி நாலு பக்தர்களை சொன்னார் இந்த நாலு பக்தர்களை ரெண்டாக பிரித்தார் ஒன்று காமிய பக்தன் இன்னும் நிஷ்காம பக்தன் சகாம பக்தன் நிஷ்காம பக்தன் பிரித்தார் அதாவது முதல் ரெண்டு பக்தன் தனக்காக வழிபடுவான் இதுக்கு பேர் சகாம பக்தன் தனக்கு கஷ்டம் போகணும் சுகம் வரணும் கடவுள் கருவி அவரை கருவியாக வச்சுக்கிட்டு இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும் காரை கருவியாக பயன்படுறது மாதிரி கடவுளை கருவியாக பயன்படுத்திக்கிறோம் அவ்வளோதான் கடவுளை கருவியாக வச்சுக்கிட்டு எனக்கு துக்கம் போகணும் சுகம் வேணும்னு வழிபடுற பக்தி இந்த கடைசி ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா கடவுளுக்காக கடவுளை பிடிக்கிறவன் இவன் வந்து தனக்காகவோ உலக சுக உலக சுகம் அது ஆட்டோமேட்டிக்காக வரும் அவனுக்கு இயல்பாக கிடைக்கிறத ஏற்றுக்குருவான் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு கடவுள் எல்லாம் பண்ணிட்டாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அவன் பாட்டு தரப்பான் அவனவுடைய நோக்கம் லட்சியம் எல்லாம் கடவுளை அடிய அடைய வேண்டும் அல்லது கடவுளை அறிய வேண்டும் இவன் வந்து நிஷ்காம பக்தன் உலகப் பலனை எதிர்பார்க்கவில்லை உலகப் பலன் கிடைக்கிறத ஏற்றுக்கிட்டு அவன் பாட்டு தருப்பான் இன்னொருத்தன் கடவுளை அறிந்து விட்டான் தத்துவத்தை புரிந்து விட்டான் அந்த நன்றி உணர்ச்சியோடு கடவுளை வழிபடுவான் இவன் ஞான பக்தன் இந்த ரெண்டு பேர் நிஷ்காம பக்தன்னார் நாலு விதமான பக்தர்கள் அதை ரெண்டு விதமாக பிரித்தார் பிறகு அது மட்டுந்தான் வழிபாடானா இல்லை மூணு வித வழிபாடு இருக்குன்னார் எப்படி சொன்னார்னா கர்மயோகமே வழிபாடு நீ செய்கின்ற செயல் அனைத்தும் யோகமாக செய்தால் அது ஒரு வழிபாடு அது ஒரு பக்தி கர்மயோக பக்தி அப்படின்னார் நீ செய்கின்ற செயலை நான் சொன்னபடி பாவனையோடு செய்தால் அதுவும் பக்தி தான் அதுவும் கர்மயோக பக்தி அது முதல் முதல் படி அப்படின்னார் கர்மயோகம் முதல் படி இரண்டாவது படி கடவுளை வழிபடுவது பூஜை செய்கிறது ஜபம் பண்ணுறது தியானம் பண்ணுறது கடவுளினுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாமே உபாசனா பக்தி அவனுக்கு பேர் உபாசகன்னு பேர் இதுக்கு பேர் உபாசனா பக்தி இதுக்கு பேர் பக்தி யோகம்னு சொல்லலாம் கர்மயோக பக்தி பக்தி யோக பக்தி அல்லது உபாசனா பக்தி இது ரெண்டாவது பிறகு ஞான யோக பக்தி அதுவும் பக்திங்கிறார் ஞான யோகம்னா என்ன குருவிட்ட போய் முறையாக இந்த தத்துவங்கள்லாம் உட்கார்ந்து கேட்டு அதை நல்லா க அதில் சந்தேகமெல்லாம் நீங்கி அந்த அறிவில் நிலை பெறக்கூடியது சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் இது ஞான யோக பக்தி இது உயர்ந்த பக்தி இதுவே இறுதியான பக்தினார் மூனையும் பக்தியாக சொல்லிட்டார் இப்போ நாம் என்ன பண்ணிக்கிட்டுருக்கோம் என்ன மூணு பக்தியும் பண்ணுறோம் இங்கே தெரியுமா அந்தர் யோகத்தில் நாமமெல்லாம் சொன்னோம் சொன்னோமா இல்லையா வந்து முறையாக நம்ம வந்து உட்காந்துருக்குதே கர்மயோகம் முதல்ல கவனமாக கேட்கறது பிறகு பூஜையெல்லாம் பண்ணோம் பார்த்தோம் நாமமெல்லாம் சொன்னோம் அது உபாசனா பக்தி இப்போ உட்காந்து தத்துவத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்களா இது ஞான பக்தி மூணுமே அந்தர் யோகத்தில் உண்டு இந்த மூன்று படிகளை சொன்னார் முதலில் கர்மயோக பக்தி ரெண்டாவது உபாசனா பக்தி மூன்றாவது ஞானயோக பக்தி இதை சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாரங்க ஏழாவது அத்தியாயத்தில் ஒரு ஏழு வார்த்தை சொன்னார் ஏழு வார்த்தையை சொல்லி இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவன் இந்த ஏழு வார்த்தைகளுடைய பொருளை அறிவான்னு சொல்லி முடித்தார் உடனே என்ன ஆச்சு அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு என்னடா புதுசாக அவர் ஏழு வார்த்தையை சொல்கிறார் அவர் கடவுள் தத்துவத்தை சேதன தத்துவம் சட தத்துவம்னு சொன்னதவே ஏழு வார்த்தையில பிரித்து சொல்லிட்டார் முக்கியமாக அதில் வர்றது ஏழு வார்த்தைகளில் வந்து முக்கியமாக வர்றது கடவுள் தத்துவம் தான் இவனுக்கு என்ன புது வார்த்தையை பகவான் சொல்கிறாரின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு என்னாச்சு சந்தேகம் வந்துடுச்சு எட்டாவது அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது என்ன கேட்குறான் அந்த ஏழாவது அத்தியாயத்தில் சொன்ன ஏழு வார்த்தையை சொல்லி இதுக்கு என்ன பொருள் சொல்லுங்கன்னு கேட்குறான் அதுதான் ஏழாவது அத்தியாயம் எட்டாவது அத்தியாயம் ஆரம்பம் இந்த எட்டாவது அத்தியாயத்தில் பேர் பார்ப்போம் பேட்டா வித்தியாயத்தை அக்ஷர பிரம்மயோகம் இந்த தலைப்பினுடைய போ தலைப்பு வந்து அக்ஷர பிரம்மயோகம் இங்கே அக்ஷரம்னா அழியாததுன்னு அர்த்தம் அழியாதது எப்பொழுதும் இருப்பதுன்னு அர்த்தம் பிரம்மன்னா பிரம்மன் எல்லாத்துக்கும் ஆதாரமான தத்துவம் அந்த தத்துவம் அழியாததாக இருக்கிறது அழியாத நிர்குண பிரம்ம தத்துவம் அதை அடைவதற்காக சொல்லப்படுகின்ற யோகம் அக்ஷர பிரம்மயோகம் வேதத்தில் அக்ஷரம்ங்கிறதுக்கு ஈஸ்வரன் ஒரு பொருள் இருக்குது ஓம்காரம்னு ஒரு பொருள் இருக்குது பிராமணன் ஒரு பொருள் இருக்குது இந்த அக்ஷரம்ங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துலேயும் அக்ஷரம்னு சொல்லுவாங்க அக்ஷரம்னா எழுத்துக்கு அக்ஷரம்னு ஒரு பேர் இருக்குது அக்ஷரம்னு அழியாதன்னு ஒரு அர்த்தம் எழுத்து இருக்குது எழுத்துக்கு அக்ஷர பயிற்சின்னு சொல்லுவாங்க அக்ஷரம்னு பேர் வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டிலேயே ஒரு பெரியவர் வந்து பிரிட்ஜ் சொத்தலாம் பிரிட்ஜு கொடுக்குறாரு நீ அதுக்கு நீ வச்சுக்க நீ வச்சுக்கனு சொல்லிட்டு போயிடுறாரு என்ன கேட்பாங்க அவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா எழுதி வச்சுருக்காரா என்ன சொல்லுவேன் எழுதி வச்சுருக்காரா எழுதி கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்போம் கேமா இல்லையா ஏன்னா எழுத்துதான் அங்கே அழியாமல் இருக்கும் ஒருத்தன் பொய் சொல்கிறான்னு வச்சுருக்காரு என்ன சொல்லுவான் அது பேச்சை தண்ணியில் எழுதும்போ ஏன்னா அழிஞ்சு போயிடறான் தண்ணியில் நிற்குமா எழுத்து ஒரு பேப்பர்ல நிற்க அதனால் எழுத்துக்கே அக்ஷரங்கிற பேர் அக்ஷரங்கிற பொருள் சம்ஸ்கிருதத்தில் உண்டு கோட்டில் கூட பார்த்திங்கன்னா ஷாட்சி சொல்லிக்கிட்டே இருப்போம் டைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு உடனே டைப் பண்ணிடுவாங்க என்ன வார்த்தை வருதோ ஏன்னா பேச்சு மாறிது எழுத்துனா பெர்மனண்ட் அதனால் எழுத்துக்கும் அக்ஷரமுங்கிற ஒரு பொருள் சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இங்கே என்னென்னா ஒருத்தன் வந்து இந்த அழியாத அக்ஷரம்பிரமத்தை அடைய முயற்சி பண்ணுறான் அதை அடையலை அடையாமையே இறந்துட்டான் இறந்த பிறகு அவன் எப்படி அடையிறான் முயற்சி பண்ணுறான் ஏதோ ஒரு காரணத்தில் அடையலை அந்த தத்துவத்தை புரியலை அப்போ அவன் இறந்த பிறகு அதை எப்படி அடையிறாங்கிற கருத்து இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த அத்தியாயத்தில் பகவான் ஆரம்பிக்கும் போதே அக்ஷரம் பிரம்ம பரமம்னு ஆரம்பிக்கிறார் அதனால் இந்த அத்தியாயத்துக்கு அக்ஷர பிரம்ம யோகங்கிற பேர் தலைப்பு இந்த அத்தியாயத்தில் முகவரியாக நம்ம சில கருத்துக்களை பார்க்க போகிறோம் கொஞ்சம் பிறகு நாலு விஷயம் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு ஒன்று அந்த ஏழு வார்த்தைக்கு பதிலை சொல்கிறார் அதில் ஆறு வார்த்தைக்கு சுருக்கமாக சொல்லிவிட்டு ஏழாவது வார்த்தைக்கு விரிவாக சொல்கிறார் விரிவாக சொன்னவுடன் அந்த ஏழாவது கேள்விக்கு பதிலாக சொன்ன பிறகு அதை அடிப்படையாக வைத்து மிச்சம் ஒரு மூன்று கருத்து சொல்கிறார் என்ன கருத்துன்னா இந்த உலகத்தில் இரண்டு விதமான சாதகர்களை சொல்கிறார் இப்போ இந்த விஷயத்தில் ரெண்டு விதமான சாதகர்கள் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட கருத்து என்னென்னா ரெண்டு விதமான மக்கள் சாதனை செய்பவர்கள் உலக வாழ்க்கை கடவுள் வாழ்க்கை இப்படி ரெண்டு விதமாக சாதனை செய்கிறவர்களை சொல்கிறார் பிறகு இந்த ரெண்டு பேரும் அடைகிற பலன்கள் ரெண்ட சொல்கிறார் மூணாவது இந்த பலனுக்கு பலனை அடைவதற்கு போகின்ற வழி மார்க்கம் அதை சொல்கிறார் சாதகத்வயம் துவயம்னா ரெண்டுன்னு அர்த்தம் சாதகம்னா சாதகர்கள் இரண்டு விதமான சாதகர்கள் சாதகத்வயம் இரண்டு விதமான லட்சியங்கள் சாத்தியம் அடையக்கூடிய பலன் சா இரண்டு விதமான வழிகள் மார்க்கம் இரண்டு விதமான மார்க்கம் மார்க்கத்வயம் இந்த மூன்று முதல்ல கர்ஜுனன் கேட்ட ஏழு கேள்விக்கு பதில் இந்த நாலு விஷயம் வந்து இந்த அத்தியாயத்தில் வருது நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் முகவரையாக சில கருத்துக்கள் பார்க்கலாம் ஏழாவது அத்தியாயத்தில் பராப்பிரகிருதி பராப் அபராப்பிரகிருதி உயிர்த்தத்துவம் உடல் தத்துவம்னார் அதில் ஆறு வார்த்தை சொல்லி ஏழாவது வார்த்தை இந்த உயிர் தத்துவம் உடல் தத்துவத்தை ஏழு வார்த்தைகளை சொல்லி சொல்லி இதை அறிஞ்சிடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அங்கே அதில் கடைசி ஏழாவது கேள்வி என்னென்னா மரண காலத்தில் இறக்கும் பொழுது ஒருவன் பகவானை எப்படி நினைக்கிறான் பகவானை எப்படி நினைத்து கொண்டு ஒருவன் மரணத்தை அடைகிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏழாவது கேள்வி கேட்டாப்பில் அந்த கேள்விக்கு பதிலாகத்தே இந்த அத்தியாயத்தில் எல்லா கருத்துக்களும் அமையுது அதாவது ஒருத்தர் வந்து மர மரண தருவாயில் கடவுளை நினைக்கணும்னா நிறையா ஜபம் தியானமெல்லாம் பண்ணியிருக்கணுமா நிறையா ஜபம் பண்ணியிருந்தால்தான் அந்த எண்ணமே வரும் அப்படிங்கிறத கருத்தை சொல்கிறாருங்க அதாவது பலன்க்க தியானம் பண்ணுறான் ஜபம் பண்ணுறான் பலன் கருதி ஒன்று பண்ணுறோம் பலன் கருதாமல் ஒன்று பண்ணுறோம் பலன் கருதி பண்ணுற தியானம் எப்படின்னா இந்த உலகத்தில் நான் தியானம் பண்ணிவிட்டு போனால் நல்லா பிஸ்னஸ் பண்ணுவேன் எனக்கு நல்லா அப்படியே பிஸ்னஸ் நல்லா ஓடும் நல்லா ஜபம் பண்ணிவிட்டு போனால் எனக்கு அந்த காரியம் நடக்கும் நான் எத்தனை தடவை ஜபம் பண்ணால் காரியம் நடக்கும் இப்படி பண்ணுற ஒன்று பலன் கருதியே தியானம் ஜபம் இன்னொருத்தையும் அதுக்காக இல்லை கடவுளுக்காகவே ஜபம் பண்ணுறான் தியானம் பண்ணுறான் இந்த ரெண்டு பேர் இந்த முதல்ல பண்ணால் பார்த்தீங்களா உலக விஷயங்களுக்காக இந்த மாதிரி ஜபான் தியானமெல்லாம் அவன் இறந்தா சொர்க்கத்துக்கு போவானான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இந்த புண்ணியமெல்லாம் தீர்றது வரைக்கும் நல்லா அனுபவிப்பான் அனுபவிச்சுட்டு என்ன பண்ணுவான் திருப்பி இங்கே வந்து பிறந்துடுவான் இந்த கடவுளுக்காக தியானம் பண்ணுறவன் பிரம்மலோகம் போயிடுவானான் அங்கே போய் அங்கே பிரம்ம அவனுக்கு உபதேசம் பண்ணுவாரான் உபதேசத்தை இந்த கருத்தெல்லாம் பார்க்க போகிற விரிவாக உபதேசம் பண்ணி ஞானத்தை அடைஞ்சு திருப்பி பிறக்காமல் போயிடுவானாம் சொர்க்க மாதிரி லோகத்துக்கு போகிறவன் யாராக இருந்தாலும் திருப்பி வந்தாகணும் பிரம்ம சுகம் ஜாஸ்தியாக இருக்குது அங்கேயும் சுகத்தை அனுபவிக்க மட்டும் போனான்னா திரும்பி வந்துடுவான் இந்த ஞானத்தை அடையணுங்கிற வேட்கையில் போகிறான் பார்த்தீங்களா அல்லது நல்ல கடவுளை அடையணுங்கிற வேட்கையில் போனான்னு பாருங்கள் ஆக அங்கே போய் பிரம்ம உபதேசம் பண்ணி வருவானா இந்த சொர்க்க லோகம் போகிறதெல்லாம் எப்படின்னா புண்ணியம் தீர்றது வரைக்கும் சுகத்தை அனுபவிக்கலாம் இப்போ இந்த டவுன்லெலாம் பார்த்தீங்கன்னா மால் இருக்குது பார்த்தீங்களா மால்ன்னு ஒன்று வச்சுருப்பாங்க இந்த குழந்தைங்கலாம் விளையாடுறதுக்கு நிறையா கேம்ஸ் வச்சுருப்பான் அதில் நீங்கள் ஒரு ஐநூறுரூவா பணம் கட்டிட்டு உள்ளே போனீங்கன்னா தீர்றது வரைக்கும் விளையாடலாம் தீர்ந்தவன் என்ன பண்ணுவான் அங்கே விளையாட முடியும் வெளியே வந்துடணும் புண்ணியம் தீர்றது வரைக்கும் சொர்க்கத்தில் இருக்கலாம் புண்ணியம் தீர்ந்தவுடனா திருப்பி வந்தது ஆகணும் அவர் வழியே கிடையாதுங்கிறாரு வந்தது எந்த பிரிவின்னு சொல்ல முடியாது திருப்பி வந்து புண்ணியம் பண்ணால் போகலாம் திருப்பி பணத்தை எடுத்துகிட்டு போய் விளையாட இந்த ஃபோன் கூட எடுத்துக்குங்க முன்னாடியெல்லாம் மாதம் மாதம் பில்லு கட்டுவான் கட்டுவோமா இல்லையா இப்போ என்ன ரீசார்ஜு ஒரு நாளைக்கு ரீசார்ஜ் பத்து நாளைக்கு ரீசார்ஜ் ஒரு மாதத்துக்கு ரீசார்ஜ் ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜ் இருக்குது அது மாதிரி புண்ணியம் வந்து ஒரு மாதம் இருக்கலாம் சொர்க்க ஒரு வருஷம் இருக்கலாம் ரெண்டு வருஷம் இருக்கலாம் ஆனால் முடிஞ்ச உடனே திருப்பி ரீசார்ஜ் பண்ணி இதெல்லாம் அந்த புண்ணியை செஞ்சுட்டு சொர்க்கம் போகிறவங்களுடைய கேஷு என்னதே சொர்க்கம் போனாலும் திருப்பி வந்து தான் ஆகணும் அதை மாற்றவே முடியாதுங்கிறார் அது ஒரு பிறகு கடவுளுக்காக கடவுளை வழிபடுபவர்கள் வந்து மனசு இங்கேயே சுத்தமாகி நல்ல குரு கிடச்சி ஞானத்தை அவர் போதிச்சு ஞானத்தை அடைஞ்சாச்சுன்னா இங்கேயே பரவாயில்லையே அடைஞ்சிரும் நல்ல கடவுளுக்காக கடவுளை தியானம் பண்ணுற எப்படின்னா அவன் ஞானத்தை அடைய முடியாது கடவுளுக்காக கடவுளை தியானம் பண்ணுறவன் மன தூய்மையாக இருக்கும் ஞானத்துக்கு தகுதி இருக்கும் பிறகு குருவிட்ட போய் உட்காந்து தத்துவத்தை கேட்டால் தான் ஞானம் வரும் நீட் தேர்வுக்கு போய் எழுதுறான் பரீட்சையில் பாஸ் பண்ணிடுறான் டாக்டருக்கா நீட் தேர்வு எழுதுகிறாங்க நீட் தேர்வில் பாஸ் பண்ணணும் டாக்டர் ஆகிட முடியுமா நீட் தேர்வில் எழுதி நல்ல மார்க் வாங்கி பாஸ் வர டாக்டர் படிக்க தகுதி பிறகு டாக்டர் படிக்கணும் கடவுளுக்கா கடவுளை தியானம் பண்ணுனா ஞானத்துக்கு தகுதி கிடைக்கும் ஞானம் கிடைச்சுறாரு பிறகு டாக்டர் படி எப்படி அதுக்கு பிறகு ஞானத்தை அடைவதற்கு படிக்கணும் எப்படி டாக்டருக்கு படிக்கிறோமோ அது மாதிரி இந்த டாக்டர்கள்கிட்ட ஒரு வார்த்தை நான் கேட்டிருக்கேன் வயசான டாக்டர்கிட்ட கூட என்ன பண்ணிக்கிட்டுருக்கீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறார் வைத்தியம் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டரோட சொல்கிறது இல்லை அப்போ வரைக்கும் படிச்சுக்கிட்டுதே இருக்காங்க அது உண்மையில் ஒரு அருமையான பண்பு பிராக்டிஸ் இன்னொருத்தர் சொல்கிறாரு வைத்தியத்தை நிப்பாட்டார் ப்ராக்டிஸை நிப்பாட்டேங்கிறார் வைத்தியத்தை நிப்பாட்டிகிட்டேன்னு சொல்லலை எப்படி இருக்கு பாருங்கள் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வார்த்தை இந்த வார்த்தை ஞானத்தை படிக்கணும் திருப்பி படிக்கணும் சில பேர் என்ன பண்ணுறாங்க தியானமெல்லாம் பண்ணி சூழ்நிலை சரியில்லை ஞானத்தடைய வாய்ப்பே இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால ஞான யோகத்துக்குள்ளே இறந்துட்டான் அவன் என்ன பண்ணுறான் பிரம்மலோகம் போய் அங்கே போய் என்ன பண்ணுறான் பிரம்மா அந்த ஞானத்தை உபதேசிப்பாரான் அவர் உபதேசிச்சு அங்கே ஞானத்தை பெறுவான் அப்படிங்கிறார் இங்கே வந்து மனப்பக்குவத்தை அடைந்து தவ வாழ்வு வாழ்ந்து கடவுளுக்காக வாழ்ந்தவன் ஞானம் அடையாமல் இறந்தால் அவன் செல்கின்ற வழி அது சொல்றார் சொர்க்கம் வரவனை பற்றியும் சொல்றார் இங்க பிறகு சில பேர் பிரம்மலோகத்து கூட போவாங்க கடவுளுக்காக போறதில்லை அங்கேயும் சுகம் இருக்கான் அங்கேயும் போய் இவன் சுகத்தில் அனுசரித்து வர்றவன் இருக்கான் அங்கே போய் பிரம்மாட்டை போய் உபதேசம் கேட்டால் ஞானம் வந்துரும் இது அதிகமாக இங்கே சொல்றார் இதுக்கு பேர் கிரம்மமுக்து பேர் கடவுள்கிட்ட அதாவது இங்கேயே ஞானத்தை அடைஞ்சாச்சுன்னா ஈஸி ஈஸியாக ஞானத்தை அடைஞ்சி மோட்சத்தை அடைஞ்சிடலாம் இங்கேயான அடையலைன்னு வச்சுக்கோங்க திருப்பி என்ன பண்ணணும் அங்கே போகணும் இப்போ ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் விழு நல்லா படிப்பாங்க நல்லா படித்து படித்து எழுதி பாஸ் பண்ணி உடனே ஐஏஎஸ் ஆகி கலெக்டர் ஆகிடலாம் நல்லா படித்தா சில பேர் படித்து என்ன பண்ணுவாங்க அந்த ஐஏஎஸ்சில் ஃபெயில் ஆகிடுவான் அப்புறம் என்ன பண்ணுவான் கோச்சிங் சென்டருக்கு அனுப்புவோம் திருப்பி ஸ்பெஷல் இந்த கோச்சிங் சென்டருக்கு அனுப்புகிற மாதிரி பிரம்மலோகம் போகிறது பிரம்மலோகம் போகணுமா இங்கேயே ஐஏஎஸ் தேர்வு போகணுமா முடிவு பண்ணது நம்ம தான் இங்கேயே ஞானம் கிடைக்கும் கிடைக்காதவங்களுக்கு தான் பிரம்மலோகத்தில் அவர் யோசி அவர் உபதேசம் பண்ணுவார் சொல்கிறார் அதனால் இங்கே என்னன்னு சொன்னால் இங்கேயே ஞானம் அடைந்தவனை பற்றி இந்த அத்தியாயத்தில் பேசலை அதர்மம் பண்ணுறவனை பற்றியும் பேசலை ரெண்டு பேரை பேசுகிறார் ஒன்று புண்ணியம் நிறையா பண்ணி சொர்க்கம் போகிறவன் கடவுள் அடைய முயற்சி பண்ணி அதில் ஃபெயிலாகி திருப்பி பிரம்மலோகம் போகிறவேன் இந்த ரெண்டு கருத்துக்களை இங்க ரொம்ப அதிகமாக சொல்கிற எங்க போனாலும் கடவுள்கிட்ட போனாலும் வேதாந்தம் கேட்கணும் இங்கே இருந்தாலும் வேதாந்தம் கேட்கணும் இதுதான் உண்மை பிறகு இந்த நரகோலோகமெல்லாம் போகிறான் பாவம் நிறையா பண்ணி அதை பற்றி இங்கே பேசவே இல்லை சில பேர் ரொம்ப பாவம்னா கீழான பிறவி நரகோலகம்லாம் போகிறத பற்றி கதையெல்லாம் இருக்குது அதை பற்றியெல்லாம் இங்கே சொல்லலை இங்கே சொல்கிற விஷயம் பிரம்மலோகத்தில் போய் ஞானத்தை அடைபவன் சொர்க்கலோகத்தில் போய் புண்ணியத்தை அனுபவித்து திருப்பி வர்றவன் ரெண்டு பேர் பிரம்மலோகம் சொர்க்கலோகம் இந்த அடையக்கூடிய பலன் அதுக்கு போகிற வழி இதை இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார் முதல்ல இந்த ஏழு வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்கிறார் அதை பார்க்கலாம் முதல்ல முதல்ல ஆறு வார்த்தைக்கு ஈஸியாக சொல்லிடுறாரு ஏழாவது வார்த்தைக்கு அதிகமாக சொல்கிறார் பிரம்மன்னா என்ன அப்படி கேட்குற கேள்வி முதல்ல அந்த ஏழாவது அத்தியாயத்தில் கடைசியில் சொன்னதை ஞாபகப்படுத்துறாரு கர்மம் அத்தியாத்மம்னா என்ன கர்மம்னா என்ன அதிபூதம்னா என்ன அதிதெய்வம்னா என்ன அதி என்ன மரண காலத்தில் பகவானை எண்ணுதல் எப்படி ஏழு கேள்வி இதில் என்னன்னு சொன்னால் பிரம்மம்னா என்ன பிரம்மம்னா அழியாத ஒரு தத்துவம் அக்ஷரம் பிரம்மங்கிறது அதே அத்தியாயத்தினுடைய தலைப்பே அழியாத ஒரு தத்துவம் பிரம்ம தத்துவம் அது ஒன்றுதான் அழியலை இந்த நான்கு முக பிரம்மனை சொல்லலை பிரம்மலோகத்தில் இருக்கிற பிரம்மாவை சொல்லலை பிரம்மன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஆதாரமான அழியாத எங்கும் நிறைந்துள்ள ஒரு தத்துவம் இதுக்கு பேர் பிரம்மம்னு பேர் அடுத்து அத்தியாத்மம்னா என்ன அதே தத்துவம் எங்கும் நிறைந்த தத்துவம் நம் உடலுக்குள் இருக்கும்பொழுது அதுக்கு ஆத்மான்னு பேர் இந்த ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் அத்தியாத்ம்கிறார் அதாவது எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளேயும் அவர் தானே அதை மறந்துடுவான் எங்கும் நினைந்துள்ளார்னு சொல்லுவான் ஆனால் என்ன பண்ணுவான் நம்ம உடம்புக்குள்ள அவர் இருக்கார்னு சொல்லவே மாட்டான் நினைக்கவும் மாட்டான் நம்ம சர்வசாதாரணம் அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார் எங்கும் இருக்கார் அழியாமல் இருக்கார்னு சொல்லுவான் எங்கும் அழியாமல் இருக்கிறாருன்னு இங்கேயும் அழியாமல் இருக்கணும் இல்லை இருக்கணுமா இல்லையா கடவுள் இல்லாத இடமேனு சொல்கிறான் நமக்குள்ளேயும் இருப்பாருங்கிறத நம்ம மறந்துடுறோம் ஒரு பாட்டு அன்றைக்கி ஒரு சாமி அங்கே படித்ததுலாம் ஞாபகம்ச்சு அதாவது மூவது மணி துக்கழக்குள்ளே அந்த டைட்டில் ஒரு பாட்டு போடுவான் அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை அல்லா அல்லா நீ தானே உலகின் இல்லை அல்லா அல்ல இந்த பாட்டுக்கு பொருளை உண்மையிலே புரிஞ்சாச்சுன்னா நீ இல்லாத இடமே இல்லைன்னா கிருஷ்ணன் கோயிலி அவர்தானே இருக்கணும் சிவன் கோயிலி அவர் தானே இருக்கணும் அப்படி யாராவது கும்பிட்றாங்களா அவங்க நாம் கும்பிடுவோம் எல்லா இடத்துலேயும் போய் நீ இல்லாத இடமே இல்லைன்னா எங்கும் அவர் தானே அந்த சிந்தனையே வர்றது கிடையாது இது வந்து அத்தியாத்மம் எங்கும் நிறைந்த பிரம்மன் தனக்குள் இருக்கும் பொழுது அதுக்கு பேர் அத்தியாத்மம் கர்மம் செயல் செயல்னா என்னன்னு கேட்குறான் இப்போ நாம் இந்த இடத்துல வந்திருக்கோம் இங்கே உட்காந்துருக்கோம் இந்த சூழலில் வாழ்கிறோங்கிறதே நாம் செய்த வினைன்னு சொல்கிறார் எல்லாம் நாம் செய்த செயலின் அடிப்படையில் தான் இந்த பிறப்பே அமைகிறது இது கர்ம தத்துவம் அப்படிங்கிறார் நாம் செய்த வினை தான் இப்ப காரணம் சில பேர் இந்த செய்வனையை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா செய்வனையுன்னு சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா செய்த வினை நாம் செய்த வினையை இன்னொருத்தர் நம்மளுக்கு செய்கிற அப்படி செய்யக்கூடாது சாஸ்திரத்திலே அதர்வன வேதத்தில் இந்த செய்வனையை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கு சத்திரியன் மட்டும் செய்யலாமா அந்த அந்த அந்த காரியத்தை மக்களை காப்பதற்காக இன்னொரு பலவான ஒரு மன்னன் வந்து நம்மளை தாக்குறான் அவனை அழிக்க முடியலன்னு அந்த வேதத்தில் உள்ள மந்திரத்தை சொல்லி அவனை அழிச்சிடலாம் சொல்லி அவன் செஞ்ச வினைக்கு வினை செய்கிறது ஆனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது மற்ற ச யாருமே அதை செய்யக்கூடாதுன்னு சில நேரங்களில் நாம் நல்லா வாழ்ந்து அதை நல்லா வாழ்கிற யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு வினை செய்கிறார் அப்படின்னா அதுவும் கூட நல்லா அமையும் இந்த வினை கர்மம் கர்ம வினைங்கிறத நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணும் இந்த ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் ராமகிருஷ்ணன் பரமஸர் கோயிலில் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பார் அங்கே இருக்கக்கூடிய தலைமை பூசாரி சில தவறுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஆனால் அவர் வாக்குப்பளிதான் உள்ளவர் யார் அந்த தலைமை அர்ச்சகர் இருக்காரே வாக்குப்பலிந்திருக்கு அவர் அக்குரம்னால் அவருக்கு ஒரு சக்தி இருக்குது பாருங்கள் நீங்கள் நிறைய அந்த ப மந்திரவாதியெல்லாம் பார்த்துட்டு நல்லவர் நினைச்சிட முடியும் சக்தி வச்சுருப்பார் அதுக்காக நல்லவர் சொல்ல முடியாது அது மாதிரி அவருடைய ஒரு சக்தி இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு ராமகிருஷ்ணன் பரமர்ஸ்வர் சொல்லிவிடாரு ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க கோயிலில் போய் சொன்ன உடனே அவர் கோவம் வந்துடும் இவர் சின்ன பையன் அவர் பெரியவர் வயசில் மூத்தவர் மாமா முறை வேணாம் கொடிப்பையில நீயாண்டா அப்படி பையன் என்னை சொல்கிறேன் உன் வாயில் ரத்தமாக கக்கடா அப்படின்னு ஒரு சாவம் போட்டுறார் வாயில் ரத்தமாக கக்கூடானு சாவம் போட்டார் உடனே மறுநாள் வாயில் போய் ரத்தமாக வருது எல்லாம் பயப்படுறாங்க நீ எதுக்கு அவரை திட்டின அப்படிலாம் அவர் உடனே ஒருத்தர் அந்த நேரம் அந்த கோயில் வழியாக ஒரு யோகி ஒரு போகிறார் அவர் பார்த்துட்டு கூப்பிட்டு எல்லாம் காமிக்கிறாங்க நீ இந்த யோக பயிற்சி பண்ணி ஏதோ ஒரு ஷடோ கட யோகம்னு என்னமோ ஒரு பயிற்சி இருக்காது நீ பண்ணனியான்னு கேட்டிருக்கார் ஆமாம் பண்ணணி இப்படி வாயில் ரத்தம் வரலேன்னா நீ செத்துருப்ப அந்த பயிற்சி பண்ணால் அது உடஞ்சி அந்த ரத்தம் நடந்து நல்ல ரத்தம் வரணும் அப்படிங்கிறது அப்போ அது சாவுமே ஈக்குவல் ஆயிடுச்சா நல்லதாக போச்சா அந்த வினையே கூட நல்ல வினையை ஆயிடுது கர்மம்னா பொதுவாக புரிஞ்சுக்கிறத வேண்டியது நாம் செய்த வினை இப்போ இருக்கிறது காரணம் இந்த தத்துவம் மனசில் புரியணுங்கிறார் இப்போ அதிபூதம் இந்த ஜட பிரபஞ்சமெல்லாம் அதிபூதம்ங்கிறார் எதெல்லாம் கடவுள் படைச்சிருக்காரோ அதெல்லாம் அதிபூதம் உலகன் சூரியன் சந்திரன் எல்லாத்துக்கும் ஆயுள் உண்டு சூரியனுடைய ஹீட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சயின்ஸ் உள்ளுது இன்னும் ஒரு இரநூறு கோடி வருஷம் கழித்து ஏதோ லைட்டெல்லாம் போயிருமா அப்போ எல்லாத்துக்கும் அழிவு உண்டு அதனால் என்னென்னா அதுக்கு பேர் அதிபூதம் அதி தெய்வம்னா கிரஞ்ச கற்பன் பிரம்மா எல்லாருடைய மனத்துக்கும் அதிபதி உயிர் தத்துவம் அதனால அவர் படைக்கிறார் இதுக்கு இப்போ இதெல்லாம் சுருக்கமாக இது ரொம்ப விரிவாக வேணாம் என்ன டாபிக் உள்ளே போகும்போது மற்றதை பார்க்கலாம் அதி தெய்வம் பிறகு அதி யஜ்யகன்னா ஈஸ்வரன் ஈஸ்வரன் என்ன சிவன் இல்லை கர்ம பல தாதா நாம் செய்கின்ற செயலை நம் உள்ளே சாட்சியாக இருந்து கொண்டு கணக்கு போட்டு அனுப்புகிறவர் யார் அதி யஜ்யக நாம் எப்பயுமே யான் யாருக்கும் தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணிடலாம் நினைக்கவே கூடாது ஒரு குருவை என்ன பண்ணாரா ஒரு நாலு சிஷியனை கூப்பிட்டு நாலு கிளியை கொடுத்து யாருமே இல்லாத இடத்துல போய் கொண்டுட்டு வாங்க நேரம் மூணு பேர் கொண்டுட்டு வந்துட்டாங்க ஒரே விஷயம் பண்ணி திரும்பி கொண்டு வந்துட்டானா எனக்கு அப்படி கொள்ள முடியாது யாருமே இல்லாத இடம் இல்லை கடவுள் இருக்கார் எல்லா இடத்துலையும் இன்னும் நான் இருக்கேன் எனக்கு தெரியாமல் நான் எப்படி கொள்வது நேரம் சொன்னாங்கண்ணா அப்போ யாருக்கு சொல்லுவாங்களே மனச்சாட்சி எங்கே இருந்தாலும் மனச்சாட்சி ஒன்று பார்க்கும் கடவுள் இருந்து கொண்டு வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார் கடவுள் வந்து வைகுண்டத்திலேயோ கைலாசத்தில் மட்டும் இருக்கு தப்பு எல்லார் உள்ளத்துலையும் எப்பொழுதும் இருக்கிறார் அதனால தான் தாய் இவர் படித்தார் மாணிக்கவாசர் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க அவருக்கு பேர் அதிகன் இது ஆறு கேள்விக்கு சுருக்கமாக முடிச்சிட்டார் ஏழாவது கேள்விதான் முக்கியமான கேள்வி இறுதி காலத்தில் இறைவனை எண்ணுவது எப்படி கடவுள் எவ்விதம் இறுதி காலத்தில் அறியப்படுகிறார் அதாவது ஸ் இறக்கும்போது கடவுளவே ஒருத்தர் நினச்சிக்கொட்டே இருந்தான் இறந்துட்டான்னா கடவுளை அடைஞ்சிருவானா இதில் கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க பொதுவாக ஒரு நியதி இருக்கு எப்படின்னா ஒரு மனுஷன் வாழ்நாள் முழுதும் எதை எண்ணிக்கிட்டே இருக்கானோ அதுவாகவே ஆயிடுவானோ இல்லை அதுதான் சாகும்போது ஞாபகத்தில் வருமா அப்போ அடுத்த பிறவி மாதிரி அமையுமா இந்த குலவி பார்த்துருக்கீங்களா குழவி புழு புழு குலவி இருக்குல்ல குலைவிக்கு வந்து அதுக்கு வந்து அத்தனுடைய வாரிசை வந்து புழு மூலமாக உருவாகும் கேள்விப்பட்டிருக்கீங்களா புழுவை கொண்டு போய் கூட்டுக்குள்ளே வச்சு கொட்டிக்கிட்டே இருக்குமா இது என்ன ஆகும் இந்த புழு குலவியை நினச்சிக்கிட்டே குலவியாக மாறிடும் அது வருந்துடும் கொட்டும் கொட்டும் நினச்சி நினச்சி அந்த குலவியாகவே புழுதான் குலவியாக மாறுதுங்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையாது அப்போ நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் அதுதான் மரண காலத்துலேயும் நம்மளுக்கு ஞாபகம் வருது அனுபவத்தில் கூட பாருங்களேன் இப்போ இந்த கிளாஸுக்கு வந்திருக்கோம் இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே எங்கே போகிறோம்னு நினைக்கிறோமோ அங்கே தானே போவோம் கிளம்பும் போது என்ன நினப்பான் வீட்டுக்கு போகலான்னு நினைக்கலாம் வேற ஆஃபீஸுக்கு போகலான்னு நினைக்கலாம் ஃப்ரெண்டை பார்க்க போகலான்னு நினைக்கலாம் கிளம்பும் போது எங்கே போவோம்னு நினைக்கிறேன் அங்கே தானே போவோம் சில உடனே வரும் அங்கேயே ஃபிஃப்த் மெரிட் வர வந்திருப்போம் முடிஞ்சவொன்று இன்னைக்கு வீட்டுக்கு போகலாம் இல்லை முடிஞ்சவொன்னே அங்கே போயிட்டு போகலாம் இங்கே போயிட்டு போகலாம் ஃபிக்ஸ் ஆனால் கரெக்டாக முடிஞ்சவனால் ஞாந்துடும் அது மாதிரி வாழ்க்கையில் நாம் எதை நினச்சிக்கிட்டு அதுதான் கடைசி காலத்தில் வரும் கடைசி காலத்தில் எது வருதோ அதுவாத்தான் நாம் பிறக்கிறோம் இந்த பூர்வ ஜென்ம சினிமா படம்லாம் பார்த்துருக்கீங்களா பழைய சினிமா படங்களில் நிறைய பார்ப்பாங்க பூர்வ ஜென்மத்தில் அப்படியே அவர் அந்த லட்சியம் நிறையவேறாமல் இறந்துருவார் பிறகு அடுத்த ஜென்மத்தில் பிறப்பாங்க பழைய படம் இந்த சினிமா பிராப்தம் ஒரு படம் வந்துச்சு பிறகு என்னமோ ஒரு படம் என்னது நெஞ்சம் பறப்பதில்லை இப்போ கூட ஒரு அரை ஒரு படம் மூணு ஜென்மத்தில் ஆனால் பூரா பாருங்கள் அந்த ஆணும் பெண்ணும் காதலிப்பாங்க அதனால அதை தான் காமிப்பான் வயசானவங்க லட்சியத்தில் காமிக்க மாட்டான் இந்த பூர்வ ஜென்மம்னாலே அதுதான் இந்த சினிமா தேட்டரில் பார்த்திங்கன்னா நான் பார்த்தேன் இரண்டாயுது பூரா அந்த இளைஞர்களை வச்சே தான் கதாநாயகன் எடுக்கிறான் இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ள அவன் என்ன காரியத்தை பெருசாக சாதிச்சிட முடியும் ஐம்பது அறுபது வயசுலேயே உண்மையிலேயே ஒரு ஹீரோன்னா அவர் ஐம்பது அறுபது வயசுலேருந்தே ஹீரோவாக இருக்க முடியும் சின்ன அப்போ சினிமாத்தில யோசித்தேன் ஏன் இப்படி எடுக்கிறாங்க ஏதாவது ஒரு சில படந்தேன் பாருங்கள் வயசான ஒரு ஹீரோவாக இருப்பாருங்க அந்த மேரேஜ் ஆடுறதுக்கு முன்னாடி அந்த அந்த ஏஜ்லேருந்து ஹீரோவை காமிப்பான் காரணம் என்னன்னா சினிமா நல்லா ஓடணும் நீங்கள் சினிமாத்தில் உட்காந்து பாருங்கள் ஒரு இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே முக்கால் நைன்ட்டி பர்சன்ட் இருப்பாங்க அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பூர்வ ஜென்மம் கூட பார்த்தீங்கன்னா அது நிறையவேறாமல் இறந்துருப்பார் இப்படித்தையும் படமே எடுக்கிறான் அப்படி நாம் மரண காலத்தில் எதை நினைக்கின்றோமோ அதுவாகத்தான் பிறக்கிறோம் சரி சாகும்போது நினச்சிட்டு போகிறது இப்போ எப்படி வேணாலும் வாழுவோமே இப்போ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகிறோம் சாகும்போது நினச்சிட்டு போகிறோம்னு நினச்சா அப்படி முடியுமா அது நடக்கவே நடக்காதுங்கிறார் நீ இப்போ எதுவும் அதிகமாக நினச்சிக்கிட்டு இருக்கியோ அதே சாகும்போது வருங்கிறார் அதுக்காக என்ன இப்போயே நினச்சிக்கிட்டு அதுக்காக கடவுளை நினச்சிக்கிட்டே எல்லா காரியம் செய்ய முடியுமா எப்போ பார்த்தாலும் கடவுளை நினச்சிக்கிட்டே காரியம் செய்ய முடியுமாண்ணா முடியுங்கிறார் ராமகிருஷ்ணர் உதாரணம் சொல்கிறார் ஒருத்தருக்கு லேசாக பல்லு வழி ரொம்ப பல்லு வழி முடியாது ஆனால் ஆஃபீஸில் போய் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார் இல்லையா வழி ஒரு பக்கம் வலிச்சிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுவார் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார் அதை விடுங்க சினிமா பாட்டு படிச்சுக்கிட்டே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அவருக்கு பிடித்த பாட்டு வாயில் ஓடிக்கிட்டே இருக்கும் அவர் பாட்டுக்கு இருப்பார் சினிமா படமே அப்படித்தானே முதல்ல என்ன பண்ணுறது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு பாட்டு படிப்பார் பழைய ஹீரோ பிற சைக்கிளை ஓட்டிக்கிட்டு பாட்டு படிப்பார் பிற காரை ஓட்டிக்கிட்டு பாட்டு பாட்டு படிச்சிக்கிட்டே காரை ஓட்ட முடியுதுல ஆ பாட்டை ஓட்ட முடியுது படிச்சுக்கிட்டே ஓட்ட முடியுது அப்போ கடவுளை நினச்சிக்கிட்டே என் செய்ய முடியாது ஈஸியாக செய்ய முடியும் மனசுக்குள்ளே ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கும் கடவுள் சிந்தனை இருக்கும் பல்லு வழியோடு வேலை மாதிரி செய்ய முடியுங்கிறார் சில பேர் பார்த்திங்கன்னா அப்படி இருந்தால்தான் கடைசி நேரத்தில் ஞாபகம் வரும் இல்லை எனக்கு அந்த நேரம் வர்றதில்ல அப்படிலாம் மறந்து போகுது அப்படிலாம் சொல்ல முடியாது எனக்கு மறந்துடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதாவது ஒருத்தர் வயசானவர் வீட்டில் கடைசி காலம் படுக்கையில் இருந்திருக்கார் எல்லாம் பார்க்க வந்திருக்காங்க அவர் சொன்னாரான் எனக்கு வந்து எல்லாமே மறந்து போகுது எல்லாம் வாழ்க்கையில் பார்த்தா எனக்கு யாரையுமே ஞாபகம் வச்சுக்கிற முடியல மறந்து போச்சு மறந்து போச்சு நேரம் சரின்னு வந்திருக்கான் அந்த மக வந்திருக்கு வந்தவொண்ணே உன்கிட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செயின் கொடுத்தனே பத்திரமாக வச்சுருக்கான்னு கேட்டான் இப்போ எல்லாம் மறந்து வச்சு உனக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இந்த செயின் மட்டும் எப்படி உனக்கு ஞாபகம் வருது மற்றதில் எப்படி மறக்குது இது சிந்தனையே இருக்குது அந்த மகிட்ட கொடுத்தமே என்ன பண்ணுச்சோ வித்து பிடிச்சோ இருக்கோ அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்போ எது இருக்காது தான் சும்மா மறக்கிறதுங்கிறது தான் வராது நம்ம சி ஆரம்ப காலத்தை நினச்சிக்கிட்டே அது ஞாபகத்திற்கு வரும் அப்படிங்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் எப்பொழுதுமே அந்த சிந்தனையை வளர்த்துக்கிறணும் பிறகு மரணம் எப்போ வருதுன்னு நம்மளுக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா அப்படி தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க எமன் வர்றது தெரியுன்னு வச்சுக்கோங்க எப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு என் சொந்தக்காரங்களாம் சுற்றி இருக்காங்க எங்களால் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு கடவுளை கொஞ்சம் நினச்சிக்கிறேன் பிறகு வந்து என்னை கூப்பிட்டு போன்னு சொல்லிடலாம் அப்படி பண்ண முடியுமா எமன் எப்போ வருவார்னே தெரியாது சொல்லிவிட்டு வர்றது கிடையாது அதனால் என்ன வரணும்னா இப்போ இருந்தே நினைத்து பழக வேண்டும் கடவுள் பெயரை அதிகமாக சொல்லி பழக வேண்டும் கடவுள் நாமத்தை சொல்லி பழக வேண்டும் நம்ம வீட்டுகள் எல்லாம் அந்த பெயரை சொல்லி கூப்பிட நாராயணன் பெயர் வச்சோம் நாராயணனு பேர் வச்சாச்சு கூப்பிடும் போதெல்லாம் ஆனா கூப்பிடுறா நணுன்னு கூப்பிடு ந இது வேற கூப்பிடுறதாவது பேரை புழுசாக கடவுள் பேரை வச்சுட்டு இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனில் ஒரு மாதிரி இப்போ சமையல் கூட வந்திருக்கு ஈசு ஈசுன்னு கூப்பிட்டாங்க என்னடா ஈசுனு பேர ஈஸ்வரியா ஈஸ்வரி பேரை சொல்கிறதுக்காக பேரை வச்சுட்டு ஈசு ஈசுன்னு கூப்பிட்டா எப்படி சில பேர் என்ன பண்ணுங்கன்னா கடவுள் பேரை வச்சுருவாங்க பேர் ஒரு பெட்நேமா பேரை ஒரு பேர் இப்போ ஜம்முனான்னு ஒரு பேர் பெட்நேம் கடவுள் பேரை வச்சு வைக்கிறேன் ஜம்மீனு கூப்பிடுறது அதையும் ஒழுங்கா கோப்படுறது இல்லை ஒரு கடவுள் பேரை வைக்கிறதுனுடைய நோக்கமே என்னன்னா அந்த பேரை சொல்லும் பொழுதாவது அந்த ஞாபகம் பேர் வந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைங்க பேர் பேரம்பேரு பேத்தி பேர் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பேரத்தை இனி வைக்கவே மாட்டாங்க விநாயகர் பேர் வைக்கிறதே அபூர்வம் தன் ஒருத்தர் பார்த்தேன் கணபதி யாராவது பேர் வச்சுருந்தார் வைஷ்ணவன் அந்த வைஷ்ணவர்கள் இருக்காங்களே அவங்கெல்லாம் பெரும்பாலும் அப்போ விஷ்ணுவே ஞாபகத்தை ஓடிக்கிட்டு இருக்கோம் யாருக்கும் பேரன் பேத்தி அண்ணன் தம்பி எல்லாம் விஷ்ணு பேராத்தையும் இருக்கும் ஏதோ ஒரு பத்தி நாராயணன் கேசவன் மாதவன் இப்படியெல்லாம் இருக்கும் அப்போ இப்படி பேர் வைக்கிறதுனுடைய நோக்கமே அது தான் அது மட்டும் சபரிமலைக்கு போகிறோம் வேலை செஞ்சுக்கிட்டு தானே ஏ மலையில் ஏத்தம் மூச்சு வாங்க சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே பேரை சொல்லிவிட்டு வேலை செய்ய முடியுதுல்ல அவ்வளோ ஏற்றத்தில் ஏற முடியுதுல்ல ஏன் கடவுள் இல்லாமச்சல் செய்ய முடியாது கட்டாயம் பண்ண முடியும் சரணை சொல்லிக்கிட்டே ஏறுறாங்கள்ல துன்பபோகம் மட்டும் கஷ்டம் வச்ச நாராயணா என்னை போட்டு கஷ்டப்படுத்துறியே அப்படிம்பான் இன்பம் வந்தா இன்பத்தை அனுபவிக்கும் பொழுதும் கடவுள் நாமத்தை சொல்ல முடியும் எந்த சுகத்தை அனுபவிச்சாலும் சொல்லிட்டே நம்ம சுகத்தை அனுபவிக்கலாம் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே அனுபவிக்கலாம் காராக என்ஜாய் பண்ணி ஓட்டும்போது கடவுள் பேரை சொல்லிட்டு பண்றது இல்லையா அப்போ இந்த நாமத்தை ஏதாவது ஒரு நாமத்தை மனசில் வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது அது இறக்கும் தருவாயிலும் வரும் அப்படிங்கிறாரு அப்படி நினைக்கிறேன்னா பதவியை நினச்சிட்டு இறக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உண்மையிலே அந்த பதவி கிடைக்கும் செல்வந்தான்னு நினச்சா செல்வந்தனாகிடுவான் உண்மைதான் சொந்தக்காரங்களை நினச்சிட்டு இருந்தால் அங்கே பிறப்போம் ஒருத்தன் பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் அந்த பணத்தை பாதுகாக்கிறதுலேயே பார்த்தா எப்போ பார்த்தாலும் அதுலேயே கவனமாக இருப்பானா எப்பையும் பாதுகா ஒரு கதை அது எப்பயும் அதிலேயே கவனமாக இருந்திருக்கான் இறக்கும்போது பணத்தை யார் எடுத்து போயிருவாங்களோ அப்படி போயிடுவாங்களோ இப்படி இப்படி தரப்பில் அடுத்த பிறவியில் அதே வீட்டில் நாயாக பிறந்துட்டான் நாயா பிறந்து பாகவதத்தில் வரும் இந்த கதை அந்த மகன் என்ன பண்ணுவோம் அந்த பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அது வந்து சுற்றி சுற்றி வருமா இப்போ அடிச்சடித்து விரட்டுவானா அப்பா பிறந்து இருக்கிறது இப்படி பாகவதத்திலே கதை இருக்குது அதனால் இறக்கும் தருவாயை எல்லாத்துக்கும் மரணம் வருமா வராதா அதை நம்ம மனசில் பதிய வச்சுக்கிறோம் எப்படி அப்படிங்கிறத பதிய வச்சுக்கிட்டு அதுக்காக பண்ணும் ஜடாபாரதன்னு ஒருத்தருந்தான் தவம் பண்ணுறதுக்காக காட்டுக்கு போகிறான் எதுக்கு போனான் தவம் பண்ண காட்டுக்கு போனான் அங்கே ஒரு மான் பிரசலில் துடிக்குது குட்டி பிறக்க போகுது அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் சரிண்டா அது கூட ஹெல்ப் பண்ணுறான் குட்டி பிறந்துடுது பிறந்த உடனே அந்த மான் இறந்து போச்சு மான் இறந்தவுடன் இவன் தான் பண்ணிட்டேன் அந்த குட்டியை பாவமே நினச்சி அதை வளர்க்குறதுலேயே கவனமாக இருந்தானா இந்த தவம் பண்ணுற சிந்தனை போகவுடனே உட்காந்து தியானம் பண்ண அந்த மான்குட்டி தான் யாபத்துக்கு வருமா கடைசியில் இவனே மான்குட்டியாக பிறந்தானான் யார் இந்த ஜடா தவம் பண்ண போனவனே அதனால் நாம் வாழ்க்கையில் எதை அதிகமாக நினைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு இதில் வார்த்தை சொல்கிறார் சந்தேகம் வேண்டாம் என்னை நினைத்து கொண்டு இருந்தால் என்னை கட்டாயம் அடைவாய் அப்படிங்கிறார் சந்தேகம் வேணான்னு ஏன் சொல்கிறாருன்னா மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது யாரும் பார்த்தது இல்லை பார்த்துருக்கோமா பார்த்தது இல்லை பார்க்கணும்னு என்ன பண்ணணும் மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு என்ன பண்ணணும் மரணம் அடையணும் வேறு வழி இல்லை அப்போத்தையும் பார்க்க முடியல பார்க்கவே முடியாது அதனால் சந்தேகமே வேண்டாம் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்ங்கிற காலையில் எழுந்துறதுலேருந்து தூங்கிறது வரைக்கும் எந்த காரியத்தை பண்ணாலும் கடவுள் சிந்தனையோடு இருக்க வேண்டும் நாம் என்ன பண்ணுறோம் காலையில் எந்த ஒன்று பெட் காஃபி நியூஸ் பேப்பர் ரெண்டும் கையில் இருக்கா இல்லையா பெர் சொன்னார் படுக்கையிலேபி சாப்பிட்றது அப்படின்னா சாப்பிட்டாராம் எந்திரிச்சோன்னா காஃபி அங்கே நியூஸ் பேப்பர் போய் பல்வேறு போய் பல் வளர்க்குறேன்னு கேட்டார் இந்த பெட் காஃபி சாப்பிட்றவங்களுக்கு செய்தித்தால் பெட் காஃபியோட எந்திரிக்கிறோம் பாரதியார் பாடுனார் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் குழந்தைகள் படித்த பாட்டு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை விளையாட்டு என்று பழக்கப்படுத்தி கொள்ளு பார்ப்பாள் இந்த பாட்டை இன்னொருத்தர் வேகமாக ஒருத்தர் சொன்னார் காலை எழுந்தவுடன் காஃபியா பின்பு கனிவு கடுக்கும் நல்ல இட்லியா பகல் வேலை முழுதும் நல்ல தீனியான் இரவு வேலை தொடரும் டிவி சீரியலாம் இப்படி இருந்த வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம என்ன பண்ணால் காலை எழுந்தவுடன் கடவுள் வழிபாடு பகல் வேலை முழுதும் நல்ல வேலை நம்ம செய்கிற வேலையை செய்யணும் மாலை பொழுதில் மாயோன் பாட்டு அதி காலை வரையில் ஆழ்ந்த உறக்கம் இப்படி முறையாக வாழ்ந்தால் கடவுளை நம்ம நினச்சிக்கிட்டே மரண தருவாயிலாம் இறக்க முடியும் பொதுவாக இந்த மரணத்தை பற்றிய சிந்தனை மனசில் பதியல் சுடுகாட்டில் பேசுவோம் என்ன மனுஷன் வாழ்க்கை நேற்று இருந்தால் இன்னைக்கு போயிட்டேன்னு சொல்லிவிட்டு ஆனால் வீட்டுக்கு வந்தவொன்னே மறந்துட்டேன்னா உண்வான் பெரிய அடிதடி சண்டையெல்லாம் நடக்கும் தர்மட்ட உலகத்திலே பெரிய அதிசயம் எதுன்னு கேட்டாங்க இந்த ஏழு அதிசயம் அதவா சொன்னார் அவர் என் நம் கண்ணு முன்னாடி எத்தனையோ மரணங்களை பார்த்து கொண்டு இருந்தாலும் தனக்கு மரணம் வரும் என்ற சிந்தனை யாருக்கும் இருப்பதில்லை இதுதான் பெரிய அதிசயம்னார் தர்மர்டவர் கேள்வி கேட்கும்போது அதனால் இந்த சிந்தனை இருந்துச்சுன்னு சொன்னால் பொதுவாகவே தவறு செய்யும் நோக்கம் குறையும் ஏகநாத சுவாமின்னு ஒரு சுவாமி இருந்தார் அவர் வந்து எப்படி இன்றைக்குன்னா அமைதியாக எப்பயும் அமைதியாக சந்தோஷமாக இருப்பார் கோவப்பட்டதே கிடையாது ஆனந்தம் அப்படியே போ அமைதியாக ஆனந்தமாக இருப்பார் எந்த தப்பும் பண்ணதில்லை எந்த பொருளுக்கும் ஆசைப்பட்டதில்லை எப்பயும் ஒரு அமைதியும் ஆனந்தமும் இருக்கும் கோவமும் கிடையாது ஒரு சிஷ்யர் அவர் கொஞ்சம் வயசுக்காரர் அந்த அவர் வந்து நல்ல ஞானி சக்தி உள்ளவர் அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக பளிக்கும் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்வார் எதிர்காலத்தில் அப்படி இருந்ததுனால என்ன பண்ணிட்டாரு சொன்னால் ஒரு பையன் வந்து கேட்டிருக்கான் எப்படி சாமி நீங்கள் இப்படி கோவப்படாமல் எப்பயும் அமைதியாக ஆனந்தமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கான் அவர் என்ன சொன்னாரா நான் இருக்கிறது இருக்கட்டேன் உன்னையை பற்றி முதல் உனக்கு தெரியுமான்னாரான் என்னை பற்றி என்ன சாமி இன்றைக்கி இருந்து ஏழாவது நாள் நீ சாக போகிற பிற அதுக்கு இந்த கேள்வியாக கேட்டுக்கிட்டுருக்கேன் என்ன சாமி இப்படி சொல்கிறேன் ஏழாவது நாள் உனக்கு மரணம்ப்பா அவர் சொன்னால் நடக்காது உண்மையாகத்தையும் இருக்கும் பொய்யே இருக்க முடியாது என்ன சாமி சரிப்போ நீ பாரு என்னை பற்றி ரெண்டாவது பார்த்துக்கணும் பண்ணிட்டு இவர் என்ன பண்ணியிருக்கார் ஏழாவது நாள் வீட்டுக்கு போயிருக்கார் நான் ஏழாவது நாள் வரேன்ப்பா நீ சார் வரேன்னு இருக்கார் ஏழாவது நாள் வீட்டுக்கு போயிருக்காரு போனோன்னு அமைதியாக உட்காந்துருந்துருக்கான் என்னப்பா இந்த ஏழு நாள் எப்படி எப்படி சாமி என்ன நிறைய பேர் எவ்வளோ பேர கோவிச்சு அப்படிங்கிறார் அது எப்படி சாமி கோவிக்க முடியும் வரணும் ஏழு நாள் வரும்போது நீ என்ன ஏதோ ஆசை எப்படி சாமி ஆசைப்பட முடியும் என்ன பண்ண இது பண்ணேன் அது பண்ணேன் எப்படி சாமி எப்படி என்ன அமைதியாக நான் கொடுக்க முடியலாம் கொடுத்துட்டேன் சரில நாம் இதாக நான் பாட்டுக்காக இருந்தேன் யாரையும் கோவிக்க யாரை திட்டுனா என்ன பண்ணுவானா நம்மளே சாகப்போகிறோம் அப்போ இந்த ஏழு நாள் நீ மரணங்கிற எண்ணெய் வந்தவுடன் எப்படி வாழ்ந்தேன் நான் எப்பயுமே அப்படித்தான் வாழ்கிறேன் அதனால எப்போயும் ஆனந்தமாக இருக்கேன் நேரம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சிந்தனை இருந்தால் நாம் குற்றம் செய்கிறதெல்லாம் குறையும்ங்கிறார் வள்ளுவர் கூட சொல்கிறார் பாருங்கள் நெருநல் உழன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகுங்கிறார் நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்றும் பெருமையை உடையது இந்த உலகம் வள்ளுவர் சொல்கிறார் அதனால் இந்த உலகத்தினுடைய நிலையாமை மனிதனுடைய நிலையாமை இதை நினைத்து இருந்தம் சொன்னால் தப்பு பண்ணுறதும் குறையும் மரண தருவாயில் நாம் நம்மை தயார்படுத்திக் வேண்டும் அப்படிங்கிறார் அதாவது நாளைக்கு எப்படி வாழ வேண்டும் பத்து வருஷம் கழித்து நம்மளுக்கு பணம் வேணும் சொத்து வேணும் சுகம் வேணும் சுகமாக வாழணுங்கிறதுக்கு இன்றைக்கே முயற்சி பண்ணுறோம் இன்னைக்கே முயற்சி பண்ணுறோம் இப்பயே முயற்சி பண்ணுறோம் உண்மை இல்லையா ஆனால் பத்து வருஷம் கழிச்சு இருப்போம் தெரியுமா ஐம்பது வருஷம் கழிச்சு இருப்போம் தெரியுமா ஆனால் அன்னைக்கு வேணுங்கிறதுக்கு இன்னைக்கு அந்த முயற்சியை தொடங்கிட்டான் அது தெரியாது தெரியாத விஷயத்துக்கு இன்னைக்கே வேலைய ஆரம்பிச்சிட்டோம் இருக்கா இல்லையா தெரிஞ்ச ஒரு விஷயம் கட்டாயும் ஏதாது மரணம் வருமா வராதா வருமா வராதா அந்த விஷயத்தை பற்றி எதாவது முயற்சி பண்ணுறோமா மரணத்துக்கு பிறகு என்ன செய்யறது எங்கே போவோம் ஏது பண்ணுவோம் கட்டாயம் தெரிஞ்ச விஷயத்தை பற்றி ஒருத்தரும் ஆராய்ச்சி பண்ணுறது இல்லை பத்து வருஷம் கழிச்சு நான் இப்படி ஆயிடுவேன் அப்படி ஆயிடுவேன் எனக்கு இது வேணும் அது வேணும் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை தெரியாத விஷயத்துக்கு அவ்வளோ முயற்சி பண்ணும்போது தெரிஞ்ச விஷயத்தை பற்றி முயற்சி பண்ணணுமா இல்லையா வேதாந்தமே அதத்தையும் சொல்லுது நீ இறந்தப்புறம் என்ன ஆதைங்கிறது வேதாந்தோடைய தத்துவமே இந்த இதிலையும் சொல்ல போகிறாரு அக்ஷர பிரம்மயோகம் இதில் முதல்ல அர்ஜுனன் ஏழு கேள்விகள் கேட்டான் அதில் ஆறு கேள்விக்கு சுருக்கமாக பதில் சொன்னார் பிரம்மம்னா என்ன அழியாத தத்துவம் எங்கும் நிறைந்த தத்துவம் அத்தியாத்மம்னா என்ன நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அழியாத தத்துவம் ஆத்மா அதற்கு பேர் அத்தியாத்மம்னு கர்மம்னா என்ன கர்மம் என்பது செய்த வினை நாம் செய்கின்ற செயலின் அடிப்படையில் தான் இந்த சிருஷ்டியே அமைதுங்கிறார் இந்த சிருஷ்டி கூட நம்மளுடைய பாவ புண்ணியத்தை தீர்க்கிறதுக்காகத்தையும் படைச்சிருக்காராம் அதனால் அது கர்மம் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறது பிறகு அதிபூதம்னா அழியக்கூடிய பொருள்கள் ஜட பொருள்கள் இதெல்லாம் அதிபூதம் அதிதெய்விறது கிரண்ய கர்ப்பன் அதாவது சதுர்முக பிரம்மான்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ம எல்லா மனதுக்கும் அதிபதி உயிருக்கு அதிபதின்னு சொல்லுவாங்க அதனால அவர் படைக்கிறார் பிறகு அதி யக்கியம் கர்மபல தாதா ஈஸ்வரன் எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் அவர்தான் சாட்சியாக இருந்து நாம் செய்கிற செய்யலாம் பார்த்துக்கிட்டு இருக்கார் இது ஆறு கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு மரண காலத்தை பற்றி சொல்லும் பொழுது மரண காலத்தில் கடவுளை நினைத்து கொண்டு இருப்பவன் கடவுளை அடைகிறான் அதுக்கு நாம் எப்பொழுதுமே அதை நினச்சி பழகுனாத்தான் முடியும் திடீரெனெல்லாம் வராது அப்படிங்கிற கருத்தை சொன்னார் அடுத்து இரண்டு விதமான சாதகர்கள் இந்த மரண காலத்தில் கடவுளை நினைப்பவன் கடவுளை நினைக்காதவன் ரெண்டாயத்துக்கலாம் அது எப்படி சொல்கிறான்னா உபாசகர்கள் கர்மிகள்ங்கிற வார்த்தையே போயிரு உபாசகர்கள்னா கடவுளுக்காகவே தியானம் ஜபம் பூஜை எல்லாம் கடவுளுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனுடைய கடமைகளையும் செய்கிறான் செஞ்சிக்கிட்டு கடவுள் வழிபாடு பூஜை தியானம்லாம் கடவுளை அடைகிறதுக்காக செய்கிறவன் பேர் உபாசகர்கள் இன்னும் ஒருத்தன் கருமிகள் கருமிகள்னால் அந்த கஞ்சத்தனம் முடிச்ச கருமின்னு நினச்சிடாதீங்க கருமிகள்னால் கடமைகளை அவனுடைய கடமையை செய்கிறான் கடவுள் சிந்தனை கடவுளை அடையிறோங்கிற எண்ணமெல்லாம் இல்லை பாபமும் பண்ணுறது கிடையாது தர்மப்படி வாழ்கிறான் முறையாக வாழ்கிறான் முறையாக குடும்பத்தை காப்பாற்றுறா எல்லாம் பண்ணுறான் கடவுளை அடையணும் கடவுளை பார்க்கணும் அந்த சிந்தனை எல்லாம் கிடையாது பூஜை ஜமும் பண்ணுவான் அதெல்லாம் என்ன பண்ணுறான் தான் குடும்பம் தன்னுடைய எல்லாம் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் சில பேர் சேவைகளும் பண்ணுவாங்க அதில் ஏதாவது புண்ணியம் கிடைக்கும் சேவை பண்ணுவாங்க இப்படி பண்ணக்கூடியவன் இவன் கடவுளுக்காக அல்ல சமுதாய சேவையாக தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறத சுயநலம் பற்று புண்ணியம் வேணும் கூட செய்கிறது இது கருமிகள் கடவுளுக்காக கடவுளை தியானம் பண்ணுறது கடவுளை பூஜை பண்ணுறது ஜபம் பண்ணுறது இவனும் கடமைகளை செய்வான் ஆனால் நோக்கம் கடவுளை வழிபடுறதெல்லாம் கடவுளை அடையணும் கடவுளை அறியணுங்கிற நோக்கம் இப்படி ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு இதை பார்க்கலாம் இப்போ உபாசகர்கள்னு பார்க்கலாம் உபாசகர்கள் கடவுளை அடைவதற்காக பூஜை செய்கிறவங்க ஜபம் பண்ணுறவங்க தியானம் பண்ணுறவங்க தினசோர் தினமும் தியானமெல்லாம் பண்ணுவான் ஜபம் பண்ணுவான் எல்லாம் பண்ணுவான் தன்னுடைய கடமைகள் ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டு அவன் இந்த கடவுளை டெய்லி தியானம் பண்ணுறான் யாரை எப்படிப்பட்ட கடவுளை தியானம் பண்ணுறான் யாரை தியானம் பண்ணுறான் எப்படி தியானம் பண்ணுறான் எதற்காக தியானம் பண்ணுறான் இந்த மூணு கருத்து பார்க்கணும் யாரை தியானம் பண்ணுறான்னா இவனுக்கு ஏதாவது ஒரு உருவக் கடவுள் இருக்கும் குலதெய்வ வழிபாடு ஏதாவது இருக்கும் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி அவரே சர்வக்ஞன் அனைத்தையும் அறிந்தவர் அவர்தான் அனைத்து ஆற்றலும் உள்ளவர் அவர்தான்ங்கிற சிந்தனையில் பண்ணுவான் அது வந்து விநாயகராக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் இல்லை ஊரில் சின்ன கிராமங்களில் முனீஸ்வரன் பாண்டி இப்படி என்னென்னமோ சொல்லுவாங்க எதா இருந்தாலும் அவன் வழிபடுகிற கடவுள் அவன் தியானிக்கின்ற கடவுள்தான் அனைத்தும் அவரே சர்வசக்திமான எண்ணம் இருக்கணுமா அவனுக்கு யாரை வழிபட்டாலும் அவர் தான் எல்லாம் அப்படிங்கிற சிந்தனையோடு இவன் வழிபடுவான் நீங்கள் ஊரில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பேர் வச்சுருப்பாங்க கடவுள் குலசாமி பேர் ஒன்று சிவன் அம்சமாக இருக்கும் இல்லாட்டி விஷ்ணு அம்சமாக இருக்கும் இல்லாட்டி சக்தி அம்சமாக இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கும் எங்களுக்கு அங்காள ஈஸ்வரி வால குருநாதன் வச்சுருக்கோம் உலசம் அங்கே ஈஸ்வரின்னு வரும்போது சக்தி ஆயிடுது அப்போ இப்போ குருநாதன்கிறது அம்சம் இப்படித்தான் ஏதோ ஒரு பேர் இருக்கும் சிவன் சக்தி எங்கே எதை எடுத்துக்கிட்டாலும் விஷ்ணு பெருமாள் உடையதாக இருக்கும் இப்படி அந்த தெய்வம் ஆனால் அதுதான் எல்லாம்ங்கிற எண்ணத்துலையும் வழிபடுவான்ங்கிறார் யாரை வழிபடுவான்னா இவன் வழிபடக்கூடிய தியானம் செய்கின்ற கடவுள் அவரே சர்வ வல்லமை படைத்தவர் அழியாத தத்துவம் அணுவுக்கும் அணுவானவர்னு சொல்லி வழிபடுவான் எல்லாம் நம்ம வழிபடுற கடவுள் தான் சிவனை வழிபடும் போது விஷ்ணுவும் அவர் தான் விஷ்ணு கோயிலுக்கு போகிறேன் சிவன் தத்துவம் விஷ்ணுவும் உட்காந்துருக்காருன்னு பண்ணணும் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எழுமலை இங்கே வந்திருக்காங்க அன்பர்கள்லாம் அங்கே வாசிமலையான்னு ஒரு தெய்வம் இருக்குது வாசிமலையா அந்த ஊருக்கு அந்த ஏரியா போகிற அதே க ஒரு குலதெய்வம் மாதிரி அந்த வாசிமலைன்னு பேர் இல்லாதவங்க இருக்காது பார்த்தீங்கன்னா அந்த ரூபம் கீழே வந்து புல்லாங்களோட கிருஷ்ணர் ரூபா இருக்கும் புரட்டாசி சனிக்கிழமை வழிபடுவாங்க புரட்டாசி சனிக்கிழமை கிருஷ்ணர் அங்கே பார்த்தீங்கன்னா மேலே மலை மேலே இருக்க கோயில் எப்படி ஆசீர்வாதம் பண்ண மாதிரிக்கு புரட்டாசி சனிக்கிழமை வழிபடுறோம் அவருக்கு நாமம் போட்டிருப்பாங்க பிரசாதம் என்ன கொடுக்கணும் துளசி கொடுக்கணும் அங்கே விபூதி தான் பிரசாதம் கொடுப்பாங்க அந்த கோயில் விபூதி பிரசாதம் கொடுப்பாங்க அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கருட வாகனம் தான் வைக்கணும் விஷ்ணுவாரம் தான் புரட்டாசி சனிக்கிழமை நாமம் போட்டவருக்கு எந்த வாகனம் இருக்கணும் அங்கே நந்திவாகனம் இருக்கும் நந்திவாகன அப்போ சிவனும் கரிக எதா இருந்தாலும் எல்லாம் அவருதேங்கிற சிந்தனை வாசி வாசின்னு சொல்லுங்க சிவான்னு வந்துடும் வேகமாக சொன்னீங்கன்னா வாசி வாசி வாசி வாசின்னு வா சிவானே வந்துடும் அது அங்கே ரெண்டு சேர்ந்த அம்சமாக புரொட்டாசி சனிக்கொண்டு தான் போவாங்க நாமும் போட்டிருப்பாங்க விபதி கொடுப்பாங்க நந்தி இருக்கும் எப்படி பாருங்க எல்லாம் நான் எந்த கடவுளை வழிபட்டாலும் அனைத்தும் அவருங்கிற புத்தி தான் முதல்ல இருக்கணும் அங்கே கூட ஒரு பெரிய ஒருத்தருவார் காளிமுத்து தேவர்னு அவர் வந்து நாங்கள் முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும்போது அவருக்கு எழுபத்தஞ்சி எண்பது வயசு இருக்கும் அவர் இந்த கதையெல்லாம் ராமாயண மகா படம்னு சொல்வார் அந்த கிருஷ்ணன்லாம் சொல்லும்போது அந்த திருட்டுப்பையை கண்ணே இருக்கானே அப்படின்னு ஆரம்பிப்பார் கதையை ஆரம்பிக்கும்போது அது பண்ண வேலை உணுத்து அவருக்கு ரொம்ப சுவராஜ்யமாக சொல்வார் நாங்களாம் மலைக்கு போவோம் அவர் ஒரு அந்த சின்ன வயசில் சொல்கிறார் கதை ஒரு விஷயம்னு சொன்னார் ஆறு ஏழு வயசு இருக்கும்போது அங்கே ஒரு விநாயகர் இருக்குது அங்கே முக்கியமானது அது ரொம்ப இவர்னா யானை ரூபத்தில் இருக்கார் இவர் யானை இவர்னா கடவுளா அப்படின்னு ஒரு கள்ளக்குண்டு எரிஞ்சு விட்டார் சின்ன வயசில் கள்ளக்குண்டி அந்த விநாயகர் எரிஞ்சிட்டாரான் எரிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்கு வீட்டு போய் படுத்துருக்காரு ஆல்ரெடி நீ யானை துரத்துக்கு யானை துறதுன்னு எந்திரிச்சு அழுதி இருக்கார் சின்ன வயசு ஆறு ஏழு வயசில் அவங்க அப்பா என்னடா பண்ணி திருப்பி வரும் யானை துரத்துட்டு வர தரச்சு அப்படினு சொல்லிக்கிட்டே இருந்தாரா இது யோசிச்சு பார்த்துருக்காங்க அவங்க அம்மா யோசித்து பார்த்துட்டு காதை என்னடா பண்ண அந்த விநாயகர் எதாவது அம்மா கள்ள கொண்டு எரிஞ்சேன் அப்படின்ட்டு இருக்காரு இவருக்கு அந்த விநாயகர் அந்த யானை ரூபமே அப்படியே பறிஞ்சு போச்சு அவர் கள்ள கொண்டு எரிஞ்சுட்டா அவர் நம்மளை ஏதாவது பண்ணிடுவார்னுட்டு யானரூபத்தில் அவர் தெரிஞ்சிருக்கு ஓடுவாராம் யானை வருது யானை வருது முட்டை வருதுன்னு பாரு அப்புறம் காதை பிடிச்சி திரி இங்கே போய் அது சொல்லுவா எங்கள் ஆத்தா ஆத்தாருந்தான் கூப்பிடுவோம் அங்கே அம்மானு கூப்பிடுவோம் ஆத்தா என்னை காதை பிடிச்சி திரும்பி இழுத்துட்டு போச்சு இழுத்துட்டு போய் விநாயகர் போய் ஊற்றி போடுறான் கொட்டா அப்படின்னு சொன்ன பிறகு விட்டுச்சான் அது பிறகு எப்படி இருக்குது பாருங்கள் எந்த ரூபத்தில் அதை நினச்சாலும் அந்த ரூபத்தில் இருப்பார் நம்ம குருவாயூரப்பனில் பார்க்குறோம் குருவாயூரில் ஒருத்தர் எரும கடாவை நினச்சி தியானம் பண்ணோன்னா குருவாயூரப்பனே எருமகடாயை காட்சி கொடுத்தார் இதெல்லாம் நான் இறக்கு தடவை சொல்லியிருக்கேன் நீ எதை ராமகிருஷ்ணன் சொன்ன நாய கூட நீ வழிபடும் அதுவே சர்வசக்தி சர்வ வல்லமை அப்படின்னு சொல்லி வழிபடு அந்த சிந்தனையோடு நீ யாரை வழிபட்டாலும் அப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறார் நான் இந்த ரா ஆரம்ப காலத்தில் ராமகிருஷ்ணன் மடத்திலே ரொம்ப தொடர்பு நான் ஒரு தீட்சை வாங்க அங்கே ராமகிருஷ்ணன் மடத்தில் ராமகிருஷ்ணன் மந்திரந்தான் உபதேசம் பண்ணுவாங்க நான் சிவனை ரொம்ப கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த இப்போ தபசியானந்த மகராஜ் ராமகிருஷ்ணனுடைய சீடருடைய சீடர் அவர் வந்து அவர்கிட்டே தீட்சை வாங்கினேன் ரொம்ப சின்ன வயசுலேயே வாங்கினேன் அப்போ அவர் சவமானிக்கிட்டிருக்கு கேட்டேன் அவங்க ராமகிருஷ்ணன் மந்திரம்தான் கொடுப்பாங்க நான் சிவனை ரொம்ப பக்தியாக கும்பிட்டு சொன்ன உடனே அவர் சொல்கிறார் அங்கே ராமகிருஷ்ணரை பார் ஏன் அப்படி வித்தியாசமாக நினைக்கிறேன் அப்போ நாம் எதை நினைக்கிறோமோ அது எல்லா இடத்துலையும் பார்க்க பழகிறது யாரை வழிபட்டாலும் அவரே சர்வசக்திமான் சர்வ வல்லமை படைத்தவர் அவரே எல்லா கடவுள் ரூபத்திலும் இருக்கிறாருங்கிற புத்தியோடு நம்ம வழிபடணும் அப்படிங்கிறார் பிறகு எப்படி தியானம் பண்ணுறது எப்படி தியானம் பண்ணுறதுன்னா அவரை ரூபத்தில் மனசில் நினச்சி தியானம் பண்ணுறோம் மனசில் வந்து என்ன பண்ணுவான்னு சொன்னால் அந்த கடவுளை அப்படியே குவிக்க பார்ப்பான் உட்காந்து மனம் வெளியே செல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்ப்பான் ஆனால் இருக்காது நீங்கள் தியானம் பண்ணி பார்த்தீங்கன்னாத்த மனசினுடைய அருமையே தெரியும் மனசு நம்ம கட்டுக்குள்ளே இல்லைங்கிறது எப்போ தெரியும்னா உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கடவுளை நினச்சி பாருங்கள் எங்கெங்கையோ போய்ட்டு வந்துடும் மனசு அப்போ தான் மனசை நம்ம மனசை ஆராய்ச்சி வேணும்னா தியானம் பண்ணி பழகணும் அப்போ மனசை கண்டுபிடிக்க முடியும் இல்லாட்டி கண்டுபிடிக்க முடியாது ஒரு மனோதத்துவ டாக்டர் ஒருத்தர் சொல்கிறார் அதாவது ஒரு நாளைக்கு மொத்தம் ஆயிரத்தி நிமிஷம் இருபத்தி மணி நேரம் அறுபதா பிரிக்கங்க அதில் ஒரு நானூறு ஐநூறு நிமிஷம் தூங்கிடுவோம் ஏன்னா ஆயிரம் நிமிஷம் இருக்குது அறுபது எண்ணங்கள் வந்து போதுங்கிறார் எவ்வளோ எண்ணம் ஆயிரம் நிமிஷத்தில் அறுபதினாயிரம் எண்ணங்கள் வந்து போகுதுன்னு சொல்கிறார் இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அஞ்சு நிமிஷம் கழித்து என்ன நினப்பறேன்னு உங்களுக்கு தெரிய சொல்ல முடியுமா நான் அங்கே கிளாஸ் முடிஞ்சு எங்கே போகிறேன்னு கூட சொல்லிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்மளுக்கு என்ன எண்ணம் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது சொல்ல முடியுமா இப்போயே இங்கே உக்காந்துருக்கான் எல்லோரும் உட்காந்துருக்கீங்க முழு கவனம் இந்த வகுப்பு முறை யாருக்குமே இருக்காது நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் நானும் அப்படித்தான் இருந்திருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கே இருக்காது வந்து உட்காந்த உடனே அந்த வேலைக்கார்ட்ட ஃப்ரிட்ஜில் ஒன்று எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் மறந்துட்டேங்கிற எண்ணமே வரும் மகட்டை ஒன்று சொல்லிட்டு வந்து அதை செய்யலையோ இப்படி தான் வரும் மறந்துட்டு வந்திருப்போம் அது மட்டும் இல்லை ஏதாவது முக்கியமான பொருளை வெளியே வச்சிட்டோம்ட்டோம்னு வச்சுங்க கிளாஸில் கவனமே போகாது இல்லாட்டி பண்ணி சொல்லி இருக்கான்னு பார்த்த பிறந்தான் கவனம் வரும் உண்மையாக இல்லையா அப்போ இந்த மனதினுடைய தன்மை அப்படி இருக்கிறதுனால முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்து அதை ட்ரெயில் பார்க்குறது ஓடும் விட்டுறணும் ஆனால் டெய்லி பழக பழக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும்ங்கிறாரு ஆரம்பத்தில் பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு பிறகு அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறாரு இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது அதாவது நம்ம ஜபம் பண்ணும் பொழுது ஜபத்தில் மட்டும்தான் கவனம் வரணும் தத்துவ விஷயம் நான் பஞ்சதேஷம் எடுத்திருப்பேன் அதில் நிறையா தத்துவம் அங்கே உட்காந்துக்கிட்டு அதை யோசிக்கக்கூடாது ஜபம்னா இப்போ ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாயன்னா அதில் மட்டும்தான் இருக்கணும் வேறு சிந்தனை போகும் ஜபத்தில் எவ்வளோ தூரம் சிந்திக்காமல் இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் நல்லது அதில் மட்டும் ஓடணும் தத்துவ விஷயத்தை தியானிக்கும்போது ஜபம் நூடாது அதில் உட்காந்தால் தத்துவ விஷயம் மட்டும் ஓடணும் எதில் இருக்குமோ அதில் ஆகணும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு காரியம் செய்கிறதுனாலே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணாலும் யோசிக்கலாங்கிறாங்க எவ்வளோ வேணாலும் யோசித்து நிதானமாக பிளான் பண்ணி எவ்வளோ வேணாலும் யோசிக்கலாம் யோசிச்ச பிறகு அந்த காரியத்தில் இறங்கின பிறகு என்ன பண்ணணும் அதில் தான் கவனம் இருக்கணும் அந்த காரியத்தை எப்படி செய்யணுங்கிற கவனம்தான் இருக்கணும் பிறகு இப்படி செஞ்சுருக்கலாமே அப்படி செஞ்சுருக்கலாமே இப்படி செஞ்சிருக்கணும்னு பண்ணிங்கன்னா என்னாகணும் போயிடும் இப்போ ஒரு இடத்துக்கு போகணும் கார் நாமளே ஓட்டிகிட்டு போகணும் கார் நான் தான் ஓட்டிகிட்டு போகணும் நம்மளே ஓட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு எத்தனை மணிக்கு போகிறது எந்த வழியாக போகிறது யாரை கூட கூட்டு போகிறது எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு கரெக்டாக இப்போ என்ன பண்ண கிளம்புனா கிளம்புற வரை யோசிச்சிடணும் கிளம்புன பிறகு என்ன பண்ணுண்ணா ஓட்டுறது என் கவனம் இருக்கணும் கிளம்பி காரில் உட்காந்த பிறகு இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து கிளம்பியிருக்கலாமோ இல்லை இந்த ரூட்டு போகிறேன் அந்த ரூட்டு போயிருந்தால் நல்லா இருக்கணுமோ சிந்தனை ஓடனா ஓட்டுறது கவனம் பாதையில் கோட்டை விட்டுருவோம் அதுக்கு முன்னாடி எவ்வளவு நாள் சிந்திக்கலாம் அது மாதிரி நம்ம உட்காந்து ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் சிந்திக்கணும் செஞ்சு உட்காந்து ஆச்சுன்னா அதில் தான் கவனம் போகணும் வேறு எதுலேயும் கவனம் போகக்கூடாது ஆனால் போகாது மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் பயிற்சி பண்ண பயிற்சி பண்ணத்தான் போகும் குழந்தை நடக்க ஆரம்பித்த எத்தனை தடவை விழுகுது அப்புறம் ஓடுறது இல்லையா நம்ம எத்தனை தடவை விழுந்திருக்கோம் ஒரே நாளில் டக்குன்னு எழுந்திரிச்சு எனக்கு நான் உட்காந்த கான்சன்ட்ரேஷனே பத்து ஜென்மம் கூட ஆயிட்டு போகுது விடாமல் பண்ணணும் அவ்வளோதான் இந்த முயற்சியை வந்து விடவே கூடாது அதை வந்து கொஞ்ச நேரமாவது டெய்லி பண்ணி பழக வேண்டுங்கிறார் சமையல் செய்கிற போது கூட என்ன சமையல்னு முதலே முடிவு பண்ணிடணுமா இல்லையா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி சாம்பார் சாதம் வைக்கிறதுக்கு லெமன் வச்சிருக்கெல்லாமே நினச்சிங்கன்னு உப்பை கூட போட்டுருவோம் இனத்தையும் உனக்கு மாற்றி பண்ணிடுவோம் பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணிடுவேன் அதுப்பறம் அங்கே தான் கம்பெனம் இருக்குன்னு அது மாதிரி ஜபம் பண்ணும் பொழுது தொழில் எப்படி பண்ணுறது பிஸ்னஸில் யாரை சிந்திக்கிறது அத பண்ணலாமா இதை பண்ணலாங்கிற சிந்தனால் வரக்கூடாது வரும் அதை நீக்க முயற்சி பண்ணணும் கொஞ்சம் நேரமாகவும் இது வருது தேவையில்லை எனக்கு இப்போ வந்துடுது அப்படின்னு மாற்றி மாற்றி மாற்றி அந்த ஜபம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அது நல்லா இதாக இருக்கும்னு சொல்லிட்டார் இப்போ ஒரு நாளைக்கு டிவி பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குறீங்க ஒரு மணி நேரமும் கட்டாயம் ஒதுக்குவோமா இல்லையா சும்மா பொய் சொல்லக்கூடாது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சாயந்திரம் சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா தூக்கம் வர வரைக்கும் டிவி தானே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒதுக்குறவங்க பத்து நிமிஷம் ஒதுக்குறோமா யோசிச்சு பாருங்க காலையில் எந்திரிச்சி ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி பார்க்குறோமா கஷ்டமாச்சிருக்கு பத்து நிமிஷம் உட்காரதுக்கு ஆரம்பத்தில் அதுலேயும் சுகம் தெரிஞ்சிடும் உட்காரமா நல்லா யோசிச்சு பாருங்க டிவிக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டைம் ஒதுக்குறேன் ஒதுக்குறமா இல்லை அரட்டை அரை மணி நேரம் அரை மணி நேரம் வெட்டி அரட்டை அடிப்பான் அஞ்சு நிமிஷம் உட்கார சொன்னா அது நம்மளுக்கு அதெல்லாம் ஒத்து வராதுப்பா அதெல்லாம் அதெல்லாம் வேற ஆள் செய்ய வேண்டி அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது கூடாது அதனால என்னென்னா டெய்லியே தினந்தோறும் முதல்ல கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆரம்பிக்கணும் பிறகு கூட்டிக்கிடலாம் பிறகு நம்மளுக்கு கடமை அதிகாலையில் பண்ணிணா ஒரு மணி நேரம் கூட பண்ணலாம் யாரும் டிஸ்டர்பன்ஸும் இருக்காது வேறு வேலையும் இருக்காது தூக்கத்தை ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் பிறகு பிராணாயாமத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் யார் இதெல்லாம் உபாசகன் கடவுளுக்காக கடவுளை தியானிப்பவன் எப்பிராணம் மூச்சுக்கும் மனசுக்கு நிறையா சம்மந்தம் இருக்குது நீங்கள் பாருங்கள் மனசு அமைதியாக இருக்கும்போது மூச்சை கவனித்து பாருங்கள் சீராக போய் வரும் மனசு நம்ம கையில் இல்லை அது இயல்பு அமைதியாக இருக்கும்போது நல்லா அப்படி நோட் பண்ணி பாருங்கள் மூச்சை அமைதியாக போய் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் மூச்சை அமைதியாக விட்டு இழுக்கிறது நம்ம இருக்கா இல்லையா அதனால் என்ன சொல்லுவாங்கன்னு அந்த பிராணயாமத்தை ஒழுங்காக பண்ணால் தியானம் கைவிடுமா அதுக்கு முறையாக படித்த ஒரு ஆசிரியர்கிட்ட போய் பிராணயாமத்தை பண்ணால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க புது அந்த வேதாந்த கிளாஸ்ன்னு சொல்கிற பழக்கம் உண்டு தியானத்துக்கு முன்னாடி முதல்ல மூச்சை கவனி அமைய மூச்சை இழுத்து வெளியே விடு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தால் மனசு ஆட்டோமேட்டிக்காக அமைதியாக பிறகு தியானம் பண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த பிராணயாம பயிற்சியில் கன்ற காரணம் என்ன அதில் நிறையா பயிற்சி இருக்குது பெரிய சக்திகள்லாம் வரும் அதுதான் இங்கே சொல்கிறாரு அதெல்லாம் உபாஷம் அதாவது என்ன உதான பிராணன்னு ஒன்று இருக்குது அந்த பிராணன்னு வந்து நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது அது எப்போ வேலை செய்யும்னா உள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத இருந்தால் வெளியேற்றும் வாமிட்டாக வெளியேற்றும் இல்லாட்டி இதாக வெளியேற்றும் அப்படி வெளியேற்றுகிற சக்தி அதுக்கு இன்னொரு சக்தி இருக்குது நம்ம மரணகாலம் வரும் பொழுது அந்த சக்தி தான் உடம்புலேருந்து உயிரை பிரிக்கும் சாகிறது கூட சக்தி இல்லாமல் இருக்கான்னு சொல்லுவாங்க அந்த பிராண சக்தி தான் உடல்லிருந்து உயிரை பிரிக்கும் அந்த உதான பிராணம்னா கண்ட்ரோல் கொண்டு வந்துருவானோம் சில யோகிகள் விவேகானந்தரோட சொல்வாங்க அவர் உட்காந்து அவராக பிரித்தாக உடலை விட்டு இது உச்சந்தலை வழியாக உயிர் பிரியும்னு சொல்லுவாங்க இது பிராணாயாமத்தில் இதை கொஞ்சம் வந்து பயிற்சி பண்ணுவான்ங்கிறார் பீஷ்மர் அப்படி தானே அவர் அம்பு படுக்கையில் இருக்கும்போது அவர் இஷ்டப்பட்ட நேரத்தில் உயிரை எடுத்தார் உடம்புலேருந்து அந்த உதான பிராணரை கண்ட்ரோல் பண்ணால் சக்தி வந்துருமாது அதெல்லாம் அந்த பிராணாயாம பயிற்சியில் இருக்குது எப்பயுமே எல்லா மனிதர்களுக்கும் நவதுவாரத்தின் வழியாற்றையும் இப்போ கண்ணிலேருந்து ஒருத்தருக்கு உயிர் போகுமா காதிலருந்து உயிர் போவோமா வாயிலிருந்து போவோமா மூக்கிலருந்து போவோமா இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஊருப்பிலேருந்து போவோமா எந்த துவாரத்திலேருந்து உயிர் போதோ அதுக்கு தகுந்த பிறப்பான் அப்படி ஒரு கணக்கு இருக்குது ஈவன் இந்த பிரம்மலோகம் போகிறானே இங்கே யானத்தையும் அடையலை கடவுளை அடையணுன்ட்டு போகிறேன் உச்சந்தலை வழியாக போகுமா அவனுக்கு கொஞ்சம் உச்சந்தலையிலிருந்து போகுமா அதனால இந்த சன்னியாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா சமாதி வைக்கும்போது தான் உச்சந்தல் ஊர் தேங்காய் அடிச்சு உடப்பாங்க அது எதுக்குன்னு தெரியலை அப்போ அப்படி அந்த உதாரணையும் கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம அந்தளவுக்கு போக வேணாம் பொதுவாக தியானம் பண்ணும்போது முஸ்வாசத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறார் பிறகு இந்த சிந்தனை இருந்துச்சுன்னா மட்டும்தான் இப்படியே பழகணம்னா இறக்கும்போது பண்ண முடியும் நீங்கள் என்ன சேவை பண்ணுங்கள் சாதனை பண்ணுங்கள் என்ன பண்ணுனாலும் கூட கடவுள் நாமம் கடவுள் சிந்தனையை பழகினாத்தே அந்த நேரத்தில் விளையாட்டி வராது ரிஷிகேஷில் ஒரு தொண்ணூறு வயதான அம்மா ரொம்ப சாதனை பண்ண சாதனேன்னா நிறைய சேவை பண்ணிணாங்க ஆசிரமத்தில் பணியாற்றினாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் ருத்ராட்சம் வச்சுருப்பாங்க ரொம்ப ஜவமெல்லாம் பண்ணி பழக்கமெல்லாம் இல்லை ஆனால் நிறைய ரெண்டு ருத்ராட்சம்லாம் வச்சுருப்பாங்க கழுத்தில் போட்டுக்கிடுவாங்க ஆனால் நல்லா பண்ணவங்க தான் அந்த அம்மாட்ட நடந்தது மரணப்படுக்கையில் இருக்க போகும்போது இருக்கும்போது எல்லோரும் அதுக்கு என்ன பண்ணாங்க நம்மளாக நீ வேறு உடலை விட்டுருவோம் சொல்லி சாப்பாடை நிப்பாட்டாங்க சாப்பாடை நிப்பாட்டி அப்போ உயிர் போய் நாளில் போயிடுமில்ல சாப்பிடாமே இருந்தால் அதுக்காக நிப்பாட்டுறாங்க அந்த நேரத்தில் அதுக்கு சேவ் பண்ண உரமா வந்து அவங்களுக்கு கூட இருக்காங்க நிறையா பேர் இவங்க இறந்த பிறகு அந்த ருத்ராட்சத்தை எனக்கு கொடுக்குன்னு ஒரு மாதிரி கேட்டுப்பிடிச்சு நான் கொடுக்க மாட்டேன் என்ன பிரயோஜனா அது இப்படி பிடிச்சிக்கிட்டாங்களாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இது எப்படி நம்ம இதெல்லாம் பழகு நாத்தே அந்த நேரம் அவங்க என்ன சே ஷெர்வீஸ் அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் சொர்க்குல கிடைக்கும் அது வேறு விஷயம் நிறையா சேவை பண்ணியிருக்காங்க கடவுள் சிந்தனை நிறையா இருக்கு நம்ம இன்னொன்று சொல்கிறீங்க தருவாயில் ஓம் என்று சொல்லிக்கொண்டே உயிரை விடுவான்ங்கிறார் ஓம்காரம் நம்ம மதத்தில் அந்த ஓம்ங்கிறதுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்குது ஓம்ங்கிற வார்த்தையில் உருவக் கடவுளும் அறுவ கடவுளும் மாண்டுவக்கிய உபநிஷத்தில் ரெண்டையும் வளர்க்குறார் அருமையாக வளர்க்குறார் ஓம்ங்கிறதுன்னு இருக்கு ஆ உம் சேர்ந்தது ஓம் அதனால தான் எல்லா மந்திரத்துக்கு முன்னாடி ஓம் இருக்கு ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் சக்தி ஓம் கணபதியாய கணபதாய நமக ஓம் சரவண பவ எல்லாம் பாருங்க ஓம் இல்லாமல் இருக்காது கண்ணதாசன் ஒரு பாட்டில் இருந்தார் முஸ்லீமுக்காக எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் அவர் ரொம்ப இந்து மதத்தில் பற்று உள்ளவர் அதுக்காக மற்ற மாதிரி துவேஷம் இல்லை கேட்டாங்க ஒருத்தர் போய் நீ எப்படி இவ்வளோ அழகாக அந்த இதுக்கு பாட்டு எழுதியிருக்கீங்க நான் பாட்டு எழுதியிருக்கேன் அந்த பாட்டு நல்லா படிச்சு பாருங்க அது பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் வந்ததை வரவில் வைப்போம் செய்வதை செலவில் வைப்போம் இன்றுபோல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம் உடலுக்கு அன்னை என்போம் உயிருக்கு தந்தை என்போம் கொடுத்தவன் எடுக்க வைப்போம் எடுத்தவன் கொடுக்க வைப்போம் எல்லாத்துலையும் ஓம் இருக்கான்னு பாருங்கன்னார் ஓம் ஓம்னு முடியும் நம்ம தமிழ் வார்த்தையிலே பாருங்கள் நான் செய்தேன் அவன் செய்தான் இவன் செய்தான் நான் படித்தேன் எழுதினேன் கேட்டேன் எல்லாம் சொல்லுங்கள் ஏன் வரும் நீங்கள் சேர்ந்து செஞ்சோம்னு சொல்லுங்கள் ஓம் இல்லாமல் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுங்கள் எழுதினோம் படித்தோம் கேட்டோம் உட்கார்ந்தோம் சமைத்தோம் பேசினோம் நடந்தோம் நின்றோம் எல்லாத்தையும் எனச்சங்கன்னா ஓம் வந்தது ஓம் இல்லாமல் அந்த வார்த்தையை பயன்படுத்தவே முடியவே முடியாது எல்லோரும் சேர்ந்த ஒரு தத்துவம் நம்ம தமிழ் மொழியிலேயே ஒரு அற்புதம் இருக்குது நீங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் நம்மளையும் எல்லாரையும் சேர்த்து ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள் ஒரு செயலுக்கு எந்த செயல் செய்தாலும் சரி ஓம் முடியவே முடியாது இருக்கா படித்தோம் எழுதினோம் கேட்டோம் நின்றோம் உட்கார்ந்தோம் போனோம் வந்தோம் என்ன சொன்னால் ஓம் தான் வரும் அதனால் இந்த ஓம் ஓம் ஓம் பார் நம்ம நம்ம அமைப்பே அப்படி இருக்குது அந்த ஓம்ங்கிறது வந்துருமா அந்த மரண தருவாயில் அந்த ஓம் என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டு உயிரை சன்னியாசிகளுக்கெல்லாம் ஜபத்துக்கே இந்த ஓம் தான் வந்துடும் அதுதான்ங்கிறார் பிறகு இன்னொரு வார்த்தை சொல்கிறார் பகவான் என்னை சுலபமாக அடையலாம் எ சுலபமாக அடையலாங்கிற இதெல்லாம் ஈஸியாக இது பொய் இல்லையா மற்றதெல்லாம் கரெக்டு சம்பாதிக்கிறது கூட ஈஸி அடையலாம்னா எப்படி கடையலாம் உண்மையிலேயே கடவுள் அடையிறதே சுலபமாக நீங்கள் ஒரு பட்டாம்பூச்சி எப்படிங்க போகிறீங்க ஓடி ஓடி பிடிப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டாலும் கையில் வச்சுக்கிட்டே இருக்கு விட்டா ஓடி போயிடும் திருப்பிட்டா ஓடி போயிருமா இல்லையா அது மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் என்ன வேணாலும் கஷ்டப்பட்டு சேப்பீங்க கொஞ்சம் விட்டிங்கன்னா ஓடிடும் ரஜினிகாந்த் ஒரு வார்த்தை சொன்னாரான் ஆனால் அந்த நேரம் நிறையா சினிமாவில் சம்பாரித்த உடனே நான் சம்பாதிக்கிறதுக்கு பட்ட கஷ்டத்தை விட அதை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டப்படுறேன் நேரம் ஏன்னா விட்டுவிட்டா ஓடி போயிடும் கவனம் இல்லையாட்டு அந்த சொத்து ஓடி போயிடும் அப்போ எது கஷ்டம் வாழ்க்கை பூரா அதில் கஷ்டப்பட்டு தான் கிடக்கணும் சம்பாதிக்கிறது கஷ்டம் காப்பாற்றுறது கஷ்டம் செலவழிஞ்சால் கஷ்டம் இவர் ரெண்டா என்ன அடையாது ரொம்ப ஈஸிப்பாங்கிறார் பகவான் கடவுளை அடைவது ஈஸி அப்படிங்கிறார் பொதுவாக எது கடினம் எது செலவும் நல்லா அரேஞ்ச் பண்ணிப்பார் ஒருத்தனுக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் ஒரு செயலை செஞ்சான்னு வச்சுக்கோங்க அது என்ன செயலைன்னு அவனுக்கு கஷ்டந்தான் இங்கேருந்து ஒரு பேப்பர் தூசி இருக்குது இந்த குப்பை எடுத்து அதில் போடுன்னு சொல்கிறீங்க அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க வீட்டில் ஒரு சின்ன பையனை சொல்லுங்கள் இந்த கடையில் போய் ஒன்று வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு முடியாதுன்னு இருவான் கிரிக்கெட் விளையாட போச்சு சொல்லுங்கள் அவன் ரெண்டு மைல் ஓடுவான் ஏன்னா அதில் விருப்பம் இல்லை அதில் விருப்பம் இருக்குது விருப்பம் எங்கே இருக்கோ அந்த விருப்பத்தை உண்டாக்கினா எந்த செயலாக இருந்தாலும் சுலபங்கிற ஒன்று ரெண்டாவது தகுதியோடு செஞ்சால் சுலபம் தகுதி இல்லாமல் செஞ்சால் கஷ்டம் நல்லா படித்து பாஸ் பண்ணி மார்க் வாங்கினா தானே படிக்க முடியுது தகுதி இருந்தால் படிக்க முடியும் ஆர்வம் வேணாம் தகுதியும் வேணும் விருப்பம் இல்லைன்னா எல்லாமே கஷ்டந்தேன் தகுதி இல்லாட்டாலும் எல்லாமே கஷ்டம்தான் டாக்டருக்கு வேலை பார்க்குறது டாக்டருக்கு தகுதி இருக்குன்னு அவர் இன்ஜினியர் வேலை பார்க்க சொல்லலாமா அதுக்கு அவருக்கு தகுதி கிடையாது எந்த தொழிலுக்கு எதுக்கு தகுதியோ அது கரெக்டாக அது மாதிரி தகுதியும் வேணும் விருப்பமும் இருந்தால் எல்லாமே சுலபம்ங்கிறார் நீ நல்லா ஜாபம் தியானமெல்லாம் பண்ணால் உனக்கு தகுதி வந்துடும் என்னை இடையிறதுக்கு விருப்பம் இருந்தால் சுலபமாக அடைஞ்சிடலாங்கிறார் இல்லாட்டி கடினம் அப்படிங்கிறார் இப்ப உதாரணம் பார்க்கலாம் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் அதாவது ஐஏஎஸ் படிக்க விருப்பம் இருக்குது டிகிரியில் தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மார்க் படிக்கிறான் படித்து உடனே என்ன பண்ணான் அவன் படிக்கிறது ஈஸி இதுவும் ஈஸி ஒருத்தர் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கான் இல்லை நீ ஐஏஎஸ் படி நீ கோச்சிங் போ அப்படி வம்புவ நான் எப்படி இருப்பான் அவன் படிக்க மாட்டான் ஒரு சினிமா படம் கூட கொஞ்சம் கில்லின்னு ஒரு படம் அவன் படிக்கிறதில் இன்ட்ரெஸ்டாக அந்த ஹீரோவுக்கு கபடி தான் விளையாடுவான் பார்த்திங்கன்னா கபடி நல்லா விளையாடுவான் அதில் கோப்பம் நிறைய வாங்கி அவன் அப்போ அது பிடிக்காது ஈ பட்டி பட்டியும் பாரு அது மாதிரி அதில் எக்ஸ்போர்ட்டாக இருப்பான் ஏன்னா அதில் அவனுக்கு வந்து கவனம் இருக்குது ஆர்வம் இருக்குது தகுதி இருக்கு அது மாதிரி எதில் ஆர்வம் இருக்கோ எதுக்கு தகுதி இருக்கோ சுலபம் ஆர்வமும் தகுதியும் இல்லை என்றால் எதுவாக இருந்தாலும் கடினம் தான் இது இருந்தால் சுலபமாக பயனிட்டு போயிடலாம் இன்னொன்று இக்கட்டான சூழ்நிலை வந்து அவர் காரியத்தை ஈஸியாக முடிச்சிருவோம் தெரியுமா ரொம்ப கட்டான சூழ்நிலை வரைஞ்சு வச்சு முடிச்சிடுவான் அப்பறத்து என்ன பண்ணான்னா அவங்க ஒரு இடத்துல ஒரு போட்டி வச்சாங்க நீச்சல் போட்டி அந்த நீச்சல் போட்டியில் எப்படின்னா அந்த நீச்சல் குளத்தில் விஷப்பாம்பு ஏகப்பட்ட பாம்பு கிடக்கு அங்கேருந்து தவி இங்கே வந்தாச்சுன்னு சொன்னால் அவனுக்கு வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா பரிசு நீக்கி வந்துடணும் எல்லாம் கூட்ட நிற்கிது யாராவது தவானா என்ன அஞ்சு லட்சம் நீ ஒரு ஓடி கொடுத்தாலும் வேணாம் செத்துல போவோம் தங்க மாட்டான் ஒருத்த மட்டும் அவன் தவிர அடித்தா பயங்கர வேகத்தில் பக்கத்தில் வர முடியாது அப்படி அடித்து வந்துட்டானா திரும்பி போக முடியாது அந்த மாதிரி அந்த அந்த இதில் திருப்பி போகக்கூடாது அப்போ திருப்பி வந்துட்டான் வந்து அடிச்சு ஏறிட்டானா பரவாயில்ல கை குளிக்கிறது இவன் எங்கள் இப்படியே தேடி இருக்கான் என்னடா தேர்ற இல்லை பரிசுதான் முதல்ல இருங்கன்ற என்னடா தேர்ற என்னை யார் தள்ளி விட்டான்னு பார்க்கணும் அப்படின்னாடா யாராவது தள்ளி விட்டான் ஃபோனில் வேறு வழி இல்லை செத்து போக வந்துட்டான் அடித்து அது மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வந்தால் ஈஸியாக வந்துடலாம் பறித்து வந்துடலாம் ஆனால் பொதுவாக சுலபம் கடினம்ங்கிறது வந்து ஆர்வத்தையும் தகுதியையும் பொறுத்தது பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார் நீ பகவானை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்தால் அவர் உன்னை நோக்கி பத்து அடி எடுத்து வைப்பாருங்கிறார் நீங்கள் ஆரம்பசைன்னு வச்சுக்கல பிற அவராக சூழ்நிலை உருக்கி உருவாக்கிக்கிட்டே கொண்டு போயிடுவார் அப்படிங்கிறார் இது இப்படி நாம் தியானம் பண்ணால் கடவுளை அடையலாம் பிறகு எதற்கு நாம் உலக விஷயங்களுக்காக அல்ல இதை நீங்கள் பண்ணும்போது கடவுளை பார்த்துக்கிறார் அவர் சொல்றாரு என்னை ஒருத்தர் நோக்கி வந்துட்டானோ அவனுடைய அடிப்படை தேவை நான் கவனிச்சுக்கிறேங்கிறார் அது இயல்பாக நடந்துகிட்டே இருக்கும்ங்கிறாரு அதனால என்னன்னா இவன் உலக விஷயங்களுக்காக தியானம் செய்ய மாட்டான் செயல்படுவான் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையோ அதான் தியானம் வந்து கடவுளுக்காக பிறகு மீண்டும் பிறக்காமல் இருக்க வேண்டுமென்ற சிந்தனை இருக்கும் இறக்கும்போது இறை சிந்தனை இறக்க வேண்டுங்கிற சிந்தனை இருக்கும் மற்றவங்களை மாதிரி எல்லா கடமையும் செய்வான் ஆனால் கடவுள் சிந்தனையோட கடவுளை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்வான் நோக்கத்தோடு தியானமும் செய்வான் மற்ற லட்சியமெல்லாம் அவனுக்கு பொருட்டாக இருக்காது இருக்கும் இதெல்லாம் உலகத்தில் பிறந்துட்டோம் வீர் வாழணும் இதை காப்பாற்றணும் அதுக்காக ஆனால் என்னுடைய இறுதி நோக்கம் இறைவனை அடைவது அப்படிங்கிற நோக்கத்தோடு இவன் தியானம் பயிற்சி எல்லாம் பண்ணுவாங்க இவனுக்கு உலக விஷயத்துலேயும் பற்று சில நேரம் ஞான விஷயத்துலேயும் பற்றிருக்காது அந்த தத்துவம் போலாம் புரியறதுக்குலாம் விருப்பமே இருக்காது அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை அவனுக்கு அவனு கடவுளை அடையணும் அப்போ அவன் இறந்த பிறகு அந்த ஞானத்தை அங்கே போய் அடைவான் அதுக்கு பின்னாடி சொல்ல போகிறாரு பார்க்க போகிறான் பிறகு இவன் எங்கே செய்ய செல்ல போகிறான்னு சொல்கிறார் பிறகு சாதாரணமாக வாழ்கிறவன் இந்த உலகத்தில் வாழ்கிறவன் கருமிகள்னு சொன்ன இவெல்லாம் உபாசனை செய்பவன் உபாசனை செய்வன் இப்படியெல்லாம் தியானம் பண்ணுவான் இந்த கருமிகள்ங்கிறவன் கருமிகள்னால் கடமைகளை பற்றுடன் செய்பவன் தர்மப்படி வாழ்பவன் தான் இவனும் தர்மப்படி வாழ்கிறான் முறையாக கடமைகளை செய்கிறான் எல்லா காரியங்களும் பாட்டு பார்த்துக்கிட்டுருக்கான் இவனும் சாமி கும்பிட்றான் எதுக்கு சாமி முட்றான் தான் நல்லா இருக்கணும் சாமி போடுவான் தனக்குற பிரச்சனைகளுக்காக சாயம் இவனும் ஜபம் பண்ணுவான் தியானம் பண்ணுவான் பண்ணிணா நல்லதுன்னு சொல்கிறாங்க எதோ நல்லா ஜபம் பண்ணிவிட்டு போய் பிஸ்னஸ் பண்ணால் நல்லா பண்ணலாம் மனசு நல்லா கான்சென்ட்ரேஷன் அப்படிலாம் சிலவர் ஜபம் பண்ணுறாங்க எதுக்குன்னா நல்லா தியானம் பண்ணிவிட்டு போனோம்னா தொழில் நல்லா பண்ணலாமா இவன் அப்படி இல்லை தியானம் பண்ணிணா கடவுள் அடையலாமு இவனுக்கு தியானம் பண்ணால் தொழில் நல்லா பண்ணுறதுக்கு இவனும் பூஜை பண்ணுறான் யாகம் பண்ணுறான் யஜம் பண்ணுறான் கோமம் பண்ணுறான் எல்லாம் ஆனால் கடவுளுக்காக இல்லை இவனுக்காக பண்ணுறான் இவனுக்கு பேர் கருமிகள்னு பேர் ஆனால் புண்ணிய கருமம் தானே அவன் எல்லாம் புண்ணிய கருமம் தான் செய்கிறான் நல்லது தான் செய்கிறான் எல்லாத்தையும் கூட செய்கிறான் புண்ணியத்துக்காக செய்கிறான் நோக்கம் என்ன புண்ணியம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் இவன் அதர்மிகளை விட சந்தோஷமாக தான் இருப்பான் இந்த உலகத்திலேயே பிறகு இவன் வந்து இறக்கும்போது கடவுள்லாம் நினைக்க மாட்டான் இவனுக்கு ஏதோ எது வேணுமோ அதை நினச்சிக்கிட்டு இறப்பான் அது கடவுளை பற்றி உன் சிந்தனை இல்ல இவன் என்ன ஆகிறான் இவன் இறக்கும்போது இவன் கடவுளை நினைக்க மாட்டான் ஆனால் இவன் என்னாகிறான்னு சொல்கிறார் இரண்டு விதமான சாதகர்கள் ஒருவன் கடவுளுக்காக கடவுளை தியானிக்கின்றவன் உலக வாழ்க்கையில் வாழ்பவன் அவன் எப்படி தியானம் செய்கிறான் யாரை தியானம் செய்கிறான் எல்லாமல்ல சர்வசக்தி உள்ள கடவுளாக அவன் ஒரு உருவக் கடவுளை தியானிக்கின்றான் ஜபம் செய்கின்றான் எதற்கு தியானம் செய்கிறான் கடவுளை அடையணும் இல்லாட்டி இறந்த பிறகு கடவுள் சிறந்த எண்ணத்தோடு இறக்கணுங்கிற எண்ணத்தில் அடைகிறான் இன்னொருத்தன் என்ன கருமி இவன் என்னன்னா உலக வாழ்க்கை எல்லாரையும் போல வாழ்கிறான் தர்மப்படி வாழ்கிறான் குடும்பத்தை காப்பாற்றுறான் பூஜை பண்ணுறான் ஜீவனம் ஞானத்தை அடையணுங்கிற எண்ணமும் இல்லை கடவுள் அடையணுங்கிற எண்ணமும் இல்லை இந்த உலகத்தில் நல்லா வாழணும் அதர்மம் செய்யக்கூடாது அப்படின்னு வாழ்கிறான் இப்படி ரெண்டு பேர் இருக்காங்க இது ரெண்டு விதமான சாதகர்கள் சாதகத்வயம் சொன்னார் இந்த ரெண்டு விதமானவர்கள் ரெண்டு பலனை அடைகிறாங்க அது என்னன்னு அடுத்து சொல்கிறார் இரண்டு விதமான சாத்தியம் பலன் அப்படிங்கிறார் அது என்னென்னா ஒன்றும் மோட்சஸ்வரூபம் அந்த உபாசகன் அந்த கடவுளுக்காக தியானம் பண்ண அடைகிறது மோட்சஸ்வரூபமும் அது பிரம்மலோகம் இரண்டாவது சம்சாரஸ்வரூபம் துக்க சொல்லணும் ஆனால் சொர்க்கத்துக்கு போகிறான் சொர்க்கம்னால் துக்கமா இங்கே துக்கம்தான்னு சொல்கிறார் சொர்க்கம் கந்தர் உலோகம் பித்ருலோகம்லாம் மேலான இன்பத்தை அனுபவிக்கும் லோகங்களும் இறுதியில் துன்பத்தையே தரும் திருப்பி வந்து பிறந்ததே ஆகணும் பிரம்மலோகம் அங்கே போய் மோட்சம் அடையலாம் உபாசகன் அடைவது மோட்சஸ்வரூபம் பிரம்மலோகம் இந்த கடமைகளை செய்து கொண்டு கடவுளுக்காக வாழாமல் வாழ்பவன் அடைவது சொர்க்கம் முதலான லோகங்கள் இவன் அடைவது பார்க்கலாம் இந்த உபாசகன் கடவுளுக்காக தியானம் செய்பவன் வந்து கடவுள் சிந்தனையோட தான் உயிரை விடுவான் ஏன்னா எல்லா நேரமும் அவனுக்கு மைண்டில் அதே ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் இவன் என்ன பண்ணுவானான்னா பிரம்மலோகம் செலிக்கிறவன் ஏன் கைலாசம் நான் சிவனில் கும்பிட்டேன் நான் எதுக்கு பிரம்மலோகம் போகிறேன் நான் விஷ்ணுவை கும்பிட்டேன் பார் கடல்களில் போகணுன்னு கேள்வி கேட்கலாம் ஏதோ ஒன்று பிரம்மலோகமோ சிவலோகமோ விஷ்ணு லோகமோ அங்கே போனால் என்ன பண்ணுவாரா அவரே இவனுக்கு இங்கே வயிறாக்கியம் பெரிய உலகத்தில் பற்றுரில்ல அங்கேயுமே அவனுக்கு பற்று இருக்காது அவர் என்ன பண்ணுவார் இங்கே உபதேசிக்க வேண்டிய கருத்தை நீயும் நானும் ஒன்றுன்னு அங்கே உபதேசம் பண்ணுவாராம் அது சிவன் உபதேசிக்கலாம் விஷ்ணு உபதேசிக்கலாம் பிரம்மா உபதேசம் இங்கே பிரம்ம லோகம் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக அங்கேயும் போய் சுந்தரர் போய் அங்கேருந்து தானே வந்தார் அப்போ அங்கேயும் போய் இந்த உபதேசத்தை பெற வேண்டும்ங்கிறார் அங்கேயும் போய் சிரவணம் மனநம் எல்லாம் உண்டு அங்கேன்னா ஒருவேளை இங்கே சிரவணம் மனநம் நிதித்தியாசம் சாதனை செய்கிறோம் அங்கே ஒருவேளை கேட்டவுடனே ஞானம் வந்துடும் இன்னும் தகுதியோடு போயிருக்கோம்ல அங்கே நிஷ்டை எல்லாம் பண்ணுறதுக்கு ஞான நிஷ்டை அடைய வேண்டியதில்லை கேட்டவுடனே ஞான நிஷ்டை அடைஞ்சிடலாம் பிறகு அங்கே போய் என்ன பண்ணுறாரு அகம் பிரம்மாஷ்மி அப்படிங்கிற அந்த அழியாத தத்துவத்தை உபதேசம் செஞ்சு அங்கே போய் இவன் மோட்சத்தை அடைகிறாங்கிறார் இங்கே எப்படி அதை அடையலாம்னா நீ அங்கே போகாமே அடையலாங்கிறார் பிளவுபடாத பக்தியாக என்னை அடைய முடியுங்கிறார் இந்த சுலோகத்தில் உள்ள சொல்கிறார் என்ன பிளவுப்படாத பக்தி இங்கே எப்படி அடைகிறது அந்த பிரம்மத்தை அந்த கடவுளின்னு சொன்னால் மூணு பிளவு இருக்குது முதல்ல எப்படின்னீங்கன்னா நான் இருக்கேன் நான் கடவுளை கும்பிட்றேன் எதுக்காக கும்புறேன் பொருளை வேண்டி கும்புகிறேன் நான் கடவுள் பொருள் இது என்னன்னு சொன்னால் மூணு விதமான வேற்றுமை இருக்குது இதுல எல்லாம் கடவுளை அடைய முடியாது கடவுளை கருவியாக வச்சு பொருளுக்காக இன்னொரு பக்தி இன்னொரு பிளவு இருக்குது நான் கடவுளை அடைய வேண்டும் என்று கடவுளை கும்பிடுகிறேன் இது ரெண்டாவது இப்போ சொன்ன பார்த்தீங்களா இதுவரை இந்த அத்தியாய் உபாசகன் இவன் இரண்டு விதமான பிளவு இவன் என்ன பண்ணுறான் இங்கேருந்து டிராவல் பண்ணி அந்த லோகத்துக்கு போயிடுறான் பிரம்ம லோகத்துக்கோ சிவ லோகத்துக்கோ போயிடுறான் அந்த முதல்ல பிளவுபட்டவன் என்ன பண்ணுறான் சொர்க்கலோகத்துக்கு போகிறான் அது பார்க்க போகிறான் இவன் என்ன பண்ணுறான் பிரம்மலோகமோ இல்லை கைலாசமோ பார்க்க இவர் விஷ்ணு லோகமோ போகிறான் பிளவுபடாத பக்தின்னா இங்கே ஞானத்தை அடைஞ்சாச்சவன் அவர் என்ன இங்கே அடைஞ்சிட்டாங்கிறார் யார்னால் கடவுள் நான் ஒன்றுங்கிற தத்துவத்தை புரிஞ்சிட்டான் இது ஞானயோக பக்தி அது கொஞ்சம் வேதான்னு கேட்டவங்களுக்கு தான் புரியும் இந்த பஞ்சதீசிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இங்கே அது பிளவுபடாத பக்தியில் இங்கேயே அடைஞ்சிட்றாங்கிறார் அவர் அது பிளவுபடாத பக்தியால் என்னை அடைய முடியும்னு வார்த்தை சொல்கிறார் அதனால் என்னென்னா இங்கே வந்து உபாசகன் செய்வது வந்து பிரம்மலோகன் சரி எனக்கு இந்த கடவுள் சிந்தனை வேணாம் எனக்கு கடவுளை அடைய வேண்டிய அவசியமும் இல்லை நான் நல்ல தர்மப்படி வாழ்றேன் நான் பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் என்ன கிதியை அடைவேன் கர்மிகள்னு பேர் இதனால் பற்றுடன் செய்கின்றான் தர்ம செய்கிறான் தர்மப்படி செய்கிறான் இவனும் பூஜை கடவுள் தியானம்லாம் வழிபடுறான் ஆனால் இது எதுக்குன்னா கடவுளிடமிருந்து அவற்றை பெறுவதற்காக வழிபடுகிறான் ஒளியை கடவுளுக்காக வழிபடவில்லை இவன் தர்மப்படி வாழ்ந்ததுனால அடுத்த பிறவியில் என்னன்னு சொன்னால் இங்கேயே நல்ல ஒரு பிறவி அமையலாம் இல்லைன்னா சொர்க்க லோகம் போராணம் சொர்க்கம் முதலியே இன்பம் தர்மலோகம் நிறையா ஏழு லோகம் சொல்லுவாங்க பித்ருலோகம் கந்தர்வலோகம் இப்படிலாம் சொல்கிறாங்க அந்த லோகத்தை அடைந்து அங்கே என்ன பண்ணுவான்னா புண்ணியம் தீர்ந்தவுடன் மீண்டும் கட்டாயம் பிறந்துதான் ஆவான் அந்த பிறவியும் மனித பிறவி என்று சொல்ல முடியாது அதனால தான் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமாங்கிறாங்க அதனால தான் அது அதிகம் சம்சார சொரூபம் துக்க சொரூபம் கிடையாது நீ புண்ணியம் தீர்ந்தானே வந்துடணும் ஒரு நகரத்தை சுற்றி பார்க்க போகிறோம் இங்கேருந்து அது பாப்பையில ஏடிஎம் கார்டெல்லாம் கிடையாது பணம் கொண்டு போகிறோம் அங்கே போய் பார்த்தா நிறைய எக்ஸிபிஷன் அது இது நிறையா இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் எவ்வளோ நாள் அந்த காசு இருக்கிறது வரைக்கும் பிற வந்து பிற காசு எடுத்துகிட்டு தான் போகணும் திருப்பி வந்து புண்ணியம் பண்ணால் திருப்பி அடுத்து போக முடியும் புண்ணியம் தீரும் வரை சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவித்து விட்டு மீண்டும் பிறக்கின்றான் இந்த மால் சொன்னோம்ல ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி பிறகு துக்கம் தரும் உலகம் இருக்குது சுகம் தரும் உலகங்கள் துக்கம் தரும் உலகங்கள்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு நாம் பார்த்ததில்ல நம்ம போய் பார்த்துருக்கோமா பார்த்தது இல்லை ஆனால் சாஸ்திரம் சொல்லியிருக்கு நம்புகிறோம் அவ்வளோதான் பாவங்கள் நிறைய செய்யறவுனை பற்றி இங்கே பேசலை என்ன சொல்கிறாங்கன்னா பாவம் ரொம்ப செஞ்சான்னா கீழான பிறவி அடைவானோ மனித பிறவி அடைய மாட்டானோம் மரம் செடி கொடி மிருகங்கள் இப்படி அடைவானோம் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப அதிக அளவுக்கு அதிகமான பாவம் பண்ணிட்டால் கீழ் லோகம் ஏழு இருக்கான் கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு சில படிகள் இருக்கான் அதுலேயும் இப்படி கந்தர்வோலோகம் சொர்க்கோலோகம் அதில் படிகள் இருக்கும் பிரம்மலோகம் வரையும் சுகத்தை அனுபவிக்கலாம் கீழ் லோகம் இதெல்லாம் இந்த கருத்து இங்கே சொல்லலை நானாக சொல்கிறேன் போய் அவன் எவ்வளோ பாவம் பண்ணான்னா அதை அனுபவிச்சு முடிச்சு சிரிப்பி வந்து பறந்துருவானோ இது ஒரு கருத்து சொல்லப்படுது இந்த ஜெயில் தண்டனை இருக்கே ஒருத்தன் கொஞ்சம் தப்பு பண்ணால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கொஞ்சம் அதிகமாக தப்புனால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அது பிறகு தப்புனால் ஒரு வருஷம் அகில தண்டனை அது மாதிரி அதுக்கு த பாவது மாதிரி இங்கே பாபலோகத்துக்கு போவானா போயிட்டு இவனை என்ன பண்ணுறான் திரும்பி வந்துடுறான் என்ன சொல்கிறாருன்னா இங்கே ஒரு கருத்து சொல்கிறாரு எந்த லோகம் போனாலும் சரி நீ பிரம்மலோகத்துலேயுமே சுகத்தனுபதிக்காக போயிட்டேனா திரும்பி வந்ததே ஆகணும் ஞானத்துக்காக கடவுளுக்காக போனால் அங்கேருந்து டா பிரம்மலோகம் மட்டும் போயிடலாம் வேறு சொர்க்க லோகம் எந்த லோகம் போனாலும் பிரளய காலம் பிரளயமே வந்தாலும் உனக்கு மோட்சம் இல்லைன்ட்டார் பிரளயமே இந்த உலகம் அண்டை சராசனுக்கு அழிஞ்சு போய் மோட்சம் கிடையாது திருப்பி தூக்க நிலையில் இருப்பேங்கிறார் இருந்து மீண்டும் சிருஷ்டி துவங்கும் பொழுது பிறப்பாய் அப்படிங்கிறார் உறக்க நிலையில் இருப்பாமா கிராமங்களில் அந்த வயதான பாட்டிக்கு அந்த விதையெல்லாம் எடுத்து வைக்கும் இந்த சீசன் முடிஞ்ச ஒன்று எடுத்து ஒரு கட்டி குளிக்கையில் போட்டு வச்சுருவாங்க அது வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் முளைக்குமா ஆனால் அடுத்த வருஷம் போட்டோன்னா உளச்சினோம் அது மாதிரி இந்த ஜீவன் பிரளய காலத்தில் ஒடுங்கி தூக்க நிலையில் இருப்பான்னா பிறகு சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது பிறகு பறப்பேன் இப்படி பிறந்து பிறந்து பிறந்து எத்தனையோ பிரளயமானாலும் ஞானம் வராமல் மோட்சம் இல்லை கடவுளை அடைஞ்சாலும் அங்கே ஞானத்தை பெற்ற பிறந்த மோட்சங்கிறார் இப்படி அதுக்காக என்ன பண்ணுறன்னா பிரளயத்தை பற்றி ஒரு கருத்து சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நம்மளுக்கே இங்கே மொத்தம் மூணு பிரளயம் இருக்குது நித்திய பிரளையம்னு ஒன்று இருக்குது ஆழ்ந்த உறக்கம் டெய்லி தூங்குகிறேன் பார்த்தீங்களா தூங்கும்போது எல்லாம் முடிஞ்சு போச்சு என்ன நடந்துச்சுனே தெரியாது மறுநாள் காலையில் விழிக்கிறது அது ஒரு பிரளயங்கிறார் மறுநாள் காலையில் நேற்று நடந்தனுடைய தொடர்ச்சியும் இருக்கும் முதல் நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த தொடர்ச்சி இருக்கும் நாளைக்கு முன்னாடி நடந்த தொடர்ச்சியும் இருக்கும் அது எந்த தொடர்ச்சின்னு சொல்ல முடியாது அடுத்த நாள் வாழ்க்கையில் இது நித்திய பிரளயம் அதே மாதிரி இறந்த பிரலயம் இருக்குது இங்கே என்ன சொல்கிறார் கல்ப பிரளயம் ஒன்று அது என்ன சொல்கிறான்னு சொன்னால் பிரம்மா தூங்கி எழுகிறது பிரம்மா தூக்கத்துக்கு போகிறார்ல அது ஒரு பிரளயம் மகா பிரளயம்னு ஒன்று இருக்குது அது பிரம்மா உள்ளே காலம் ஒரு பிரம்மா அப்படிஞ்சு இன்னொரு பிரம்மா வருவாராம் இதுக்கு ஒரு கணக்கு இந்த சொல்கிறார் காலங்கிறத என்னன்னு சொன்னால் பகவானுடைய ஒரு ட்ரிக்கு தான்ங்கிறார் காலம்ங்கிறது மனசு இருக்கும்போது தான் காலம் தெரியும் மனசு இல்லாட்டி காலம் தெரியாது நல்லா யோசிச்சு பாருங்கள் மனசு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கான் எழுந்திரிச்ச உடனே எவ்வளோ நேரம் தூங்கி டயத்தை தான் பார்ப்போம் யாரும் பாருங்கள் எந்திரிச்சா டைம் எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பார்ப்போம் ஏன்னா தூக்க சிறு பார்ப்போம் ரொம்ப தூங்கின மாதிரி இருக்கும் விடிய பிறப்ப எந்திரிச்சு பார்த்தா ஒரு மணி நேரம் தான் ஆகிருக்கு பிறகு பார்த்தா சில நேரங்களில் கொஞ்ச நேரம் தூங்கின மாதிரி இருக்கும் விடிஞ்சுருக்கும் காலம் தெரியாது அது மனதினுடைய ஒரு ட்ரிக்குங்கிறார் இங்கே என்ன சொ கொசு ஈசெல்லாம் ஒரு நாள் தான் ஆயிடும் அந்த ஒரு நாளுக்கு நம்ம நூறு வருஷம் வாழ்ந்த மாதிரி அதுக்கு ஃபீலிங் இருக்குமா ஆடு மாடுகள்லாம் பத்து வருஷம் பதிஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அதுக்கு அந்த ஃபீலிங் இருக்குமா இந்த யோனி தர்மம் முதலை திமிங்கிழமெல்லாம் இரநூறு முந்நூறு வருஷம் ஆகலங்கிறாங்க அதுக்கு அந்த ஃபீலிங் இருக்குமா இப்படி காலதத்துவத்தை சொல்கிறாரு இங்கே என்ன சொல்கிறாருனா ஆயிரம் சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு நாளுங்கிறார் ஆயிரம் சதுர்யுகன்னா என்ன அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு நாம் பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு தடவை சுவாசிக்கிறோம் ஒரு நாளைக்கு நாம் வந்து எவ்வளோ நேரம் சுவாசிக்கிறோம்னு சொன்னால் இருபத்தி தடவை சுவாசிக்கிறோம் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு இருபதாவில் பெருக்கினிங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வரும் இது கலியுகமாக நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கலியுகம் ரெண்டாவில் பெருக்கனா எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் இது வந்து துவாபர யுகம் மூணாவில் பெருக்கனா பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி திரேதாயுகம் நாலாவில் பெருக்கனா பதினேழு இந்த நாலு சேர்த்திங்கன்னா நாற்பத்தி வருஷம் இது ஒரு சதுர் யுகம் இப்படி ஆயிரம் சதுரயுகம் சேர்ந்தால் நானூற்றி கோடி வருஷம் ஆகுது அது ப பிரம்மாவுக்கு பகலாம் எத்தனை வருஷம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி வருஷம் பிரம்மாவுக்கு பகலாம் அந்த பகல் முடிஞ்சு நானூற்றி கோடி வருஷம் முடிஞ்ச உடன்தான் தூங்க போயிடுவாராம் பிறகு ஒரு ஆயிரம் சதுரயுகம் அவருக்கு ஒரு இரவு நானூற்றி கோடி வருஷம் தூங்குவார் நாம் என்ன பண்ணுவோம் யானை அடையலை நாமளும் பிரம்மாவோடு தூங்கிடுவோம் நானூற்றி முப்பத்தி கோடி வருஷம் கழித்து திரும்பி எத்தனை தடவை தூங்குறோம்னு தெரியாது இப்போ இருக்க இப்படி அவருக்கு முன்னூற்றி நாள் ஒரு ஆகலாம் இப்படி நூறு வருஷம் பிரம்மாவுக்கு ஒரு ஆயிலாம் இப்போ இருக்க பிரம்மா ரெண்டாவது பிரம்மாவும் வயசு நடக்குதான் இங்கே கணக்கு போட முடியுமா எப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கேன் சில இதுகள் இல்லை இங்கே வந்து ஆயிரம் சதுரிகம் பிரம்மாவுக்கு பகல் அப்படிங்கிறார் ஆயிரம் சதுரிகம் இரவு பகல் முடிந்தவுடன் பிரளயம் வந்துவிடுகிறது பிறகு இரவில் தூங்குறார் எல்லாம் ஒடுங்கியிருக்கு அப்பயும் இந்த ஜீவராசிகள் ஒடுங்கிட்டே இருக்கும் நாமல் எத்தனை நானூற்றி எத்தனை நானூற்றி வருஷம் தூங்கிட்டு வந்தால் நம்மளுக்கு தெரியாது வந்திருப்போம் சொல்ல முடியாது என்ன சொல்கிறாரு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெண்ணு ஒன்று பஞ்சாங்க இந்த வருஷம் பஞ்சாங்கம் பாருங்கள் சிருஷ்டி ஆரம்பித்து நூற்றி கோடியே ஐம்பத்தி லட்சத்தி எண்பத்தி வருஷம் போட்டுரு ஜனவரி வந்தால் நூற்றி இருபத்தி வருஷம் இந்த சிருஷ்டி ஆரம்பித்து பிரம்மாவுக்கு எத்தனை கோடி வருஷம் இரநூத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி அப்போ அவர் பதினோரு மணியில் இருக்கார் இப்போ அப்படி தான் கணக்கு வைக்க வேண்டியதாக இருக்கு இங்கே நான் என்ன சொல்கிறீங்க நூற்றி தொண்ணூற்றஞ்சு கோடி நம்ம சிஸ்டில் கணக்கு கணக்கு சொல்லியிருக்காங்க சயின்ஸில் ஒரு இதில் பூமி தோன்றி கிட்டத்தட்ட இரநூறு கோடி ஆண்டுகள் ஆகலாம் சுமார் அப்படிங்கிறாங்க ரெண்டும் ஒன்றா இருக்கா இன்னும் இந்த வர்றதுக்குன்னா இரநூத்தி கோடி வருஷம் இருக்குது அதுக்கு பிறகுதான் அது வந்தாலும் சரி பிரளயம் வந்தாலும் சரி பிறந்துதான் இறப்பேங்கிறார் சொற்கோளாகவும் போனாலும் போயிட்டு போய்ட்டு திரும்பி வந்துக்கிட்டே இருப்பேங்கிறார் சில பேர் என்ன பிரளயம் வந்தால் எல்லா முடிஞ்சு போயிடும் நல்லா வந்துடலாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறான் என்னென்ன பாவ புண்ணியம் பண்ணமோ அப்படியே தூக்க நிலையில் இருக்கும் அவர் நானூற்றி கோடி வருஷம் வருஷம் வரும் சில பேர் தற்கொலை பண்ணுறாங்க தற்கொலை பண்ணால் செத்துட்டோம்னா பிரச்சனை ஓஞ்சி போச்சு கிடையவே கிடையாது பிரளயத்திலே ஓயாது தற்கொலை பண்ணால் எப்படி ஓயும் அதனால என் தற்கொலை பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப அது பெரிய பாவம்பாங்க தற்கொலை பண்ணால் அந்த ஆவி வந்து அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்குமா ராகவேந்தர் கூட அவர் ஒய்ஃபு தற்கொலை பண்ணிடும் வரும் அப்போ பண்ணி டேம்பார் இவர் வதுக்கு வந்து ஒரு தண்ணியை தெளித்து ஒரு மோட்சம் கொடுப்பார் அது அழியாது அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால் ஞானம் வரும் வரை பிறந்து பிறந்து இறந்துக்கிட்டே இருக்கணும் சொர்க்கம் போகிறோமோ நரகம் போனோமோ எங்கே சரி வந்து தான் ஆகணுங்கிற அது வரைக்கும் நாம் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மகிட்ட இருக்குது இந்த உலகத்தில் வாழ்கிறது வரைக்கும் நம்மளுக்கு கடமைகள் பொறுப்பு உணர்வு எல்லாம் இருக்குது பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு போயிடக்கூடாது கவனமாக பொறுப்போடு வாழணும் பொறுப்பு எல்லாம் வாழக்கூடாது எல்லாருமே பாருங்கள் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறே மாட்டாங்க இந்த உலகத்தை அது ஒரு சொல்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறட்டுங்கிறாங்க ஏன்னு சொன்னால் நம்மளே போகிறோம் நான் இங்கேருந்து போகிறேன் கையில் வந்து ஒரு பொருள் கொண்டு போகிறேன் கீழகத்தை விழுந்துருச்சு இந்த புஸ்தகம் விழுந்துருச்சு என்ன தவறி விழுந்துருச்சுமே என்ன பண்ணுவேன் தவறி விழுந்துருச்சுன்னு சொல்லுவேன் இதுக்கு நான் உயிராக இருக்காதா அவளுக இன்னொருத்தர் எடுத்துகிட்டுவான்னு சொல்கிறேன் அவன் கீழே விட்டுறான் ஏண்டா கீழே போட்டேன் போ நாம் போட்டால் விழுந்துருச்சான் அவன் போட்டால் அவன் விழு விழுந்துட்டு விட்டுட்டான் இது என்ன த இது என்ன முறை யோசி ஏன்னா நம்ம அந்த தப்புக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறது இல்லை இது வந்து நாம் பார்க்கணும் எதாக இருந்தாலும் சரி ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம் அதாவது யார் மேலே குறை சொல்கிறது இந்த பழக்கம் போகணும் முதல்ல அதாவது இன்னொரு சொல்லுவாங்க ஒருத்தன் வந்து ஒருத்தனை கூட்டு போகிறான் ஒரு முக்கியமான ஒரு ஒரு பாதை வழியாக கூட்டு போகிறான் இங்கே கரடு முரடாக என்ன சொல்லுவான்னு தெரியுங்களா கவர்மெண்ட்டே படு மோசம் அந்த ரோடை போடாமல் இப்படி ஒழுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு ரோட்டை திட்டுவான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்புறம் திட்டுவான் பிடிக்காத ஒருத்தன் அவனை கூட்டு போக வேண்டிய கூட்டு போகிறான் எத்திட்றான் கண்ணு தெரியல அவனுக்கு ஆ பார்த்து வரக்கூடாது அப்படிமா அப்போ அந்த ரோட்டை சொல்ல இவனு பிடிச்சவன் வந்தால் ரோட்டில் பழிய போடுவான் பிடிக்காத வந்து அவனை குறை சொல்லுவான் ரெஸ்பான்ஸ் நாம் என்னென்ன எந்ததுன்னு பார்த்து அது வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நாம் செய்கிற செயலுக்கு நாம் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி இருந்து வாழணும் ஏன்னா இல்லாட்டி இந்த பிரளையகாலம் வரைக்கும் போய் போய் வந்துக்கிட்டு இருப்போங்கிறார் இன்றைக்கி நாம் எப்படி இருப்போங்கிறது நேற்று செய்த செயல் நாளைக்கு எப்படி இருக்க போகிறோங்கிறது நாம் இப்போ செய்கிற செயலை வச்சு தான் இருக்குது அதனால சொர்க்கலோகமாக நரகலோகமாக பிரம்மலோகமாக அல்லது இங்கேயே மோட்சமாக நம்ம முடிவு பண்ண வேண்டியது நம் கையில் நாம் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால் உபாசகன் என்ன பண்ணுறான் கடவுளை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தியானம் பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான் சொர்க்கலோகம் பிரம்மலோகம் போய் அங்கே அடைகிறான் அவன் அடைகிறது பிரம்மலோகம் இந்த கர்மம் செய்பவன் சொர்க்கம் முதலான லோகங்களுக்கு போய்ட்டு திரும்பி வர்றான் எப்போ வரைக்கும் எத்தனை வருஷம் திரும்பி வருவான் எப்போ வர்ணாலும் எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் சக்கரம் முதல் முதல்ல எப்படி ஆரம்பிச்சுன்னு சொல்ல முடியாது சக்கரத்து வெளியே வர்றதே மோட்சம் எல்லாம் சுற்றிக்கிட்டேதே இருக்கும் முதல் பிரம்மா எப்போ வந்தார் எல்லாம் கணக்கே சொல்ல முடியாது அதனால் அது வெளியே வர பழக வேண்டும் இது இரண்டு விதமான வழி பிறகு மூணாவது இன்னொன்று என்னென்னா ஒரு அது நிமிஷ சேர்த்து எடுத்துக்கிறேன் மார்க்கம் எந்த வழியாக போகான்னு சொல்கிறார் இந்த கடவுளை அடைய வேண்டும் என்பவன் சுக்லகதி வழியாக தேவையான மார்க்கத்தின் வழியாக பிரம்மலோகம் செல்வான் இந்த கர்மி சொர்க்கலோகம் போகிறவன் கிருஷ்ணகதி வழியாக பித்திரையான மார்க்கத்தின் வழியாக சொர்க்கலோகத்திற்கு போவான் இந்த வழியை வந்து இங்கே காலம்ங்கிறார் அது என்ன சொல்கிறாருன்னா போகிற வழியில் பிரம்மலோகம் போகிற வழியில் அஞ்சு தேவதைகள் இருக்குது சொர்க்கலோகம் போகிற இல்லை அஞ்சு தேவதைகள் இருக்குது இந்த ஒரு தேவதை என்ன பண்ணோம் உயிர் பிரிஞ்ச உடனே கொண்டு போய் அடுத்த தேவதை விட்டுருமா அது அடுத்த தேவதை கொண்டு போமா இப்படியே அவன் சொர்க்கோலோகம் போயிடுவான் இவன் பிரம்மலோகம் போகிறவன் அதே மாதிரி ஒரு தேவதை அங்கே கொண்டு போய் பிரம்மலோகம் போயிடுவான் ஓ இந்த தொடர் ஓட்ட பந்தத்தில் தீ பந்தை பிடிச்சி கொடுத்து கொடுத்து ஓடுவாங்க பார்த்திங்களா அது மாதிரி ஒரு தேவதை விடுங்கிறார் இப்படி என்ன தேவதை இருக்குதுன்னு சொன்னால் இந்த பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்கு நெருப்புக்கு உண்டான தேவதை ஒலிக்கு உண்டான தேவதை பகலுக்கு உண்டான தேவதை வளர்புறை காலத்தில் உண்டான தேவதை உத்தராயண காலத்தில் உண்டான தேவதை இது அஞ்சும் அந்த வழியில் இருக்கான் பிரம்மலோகம் போகிற வழியில் இது என்ன பண்ணுவோம் பிடிச்சி ஒரு தேவதை ஒரு தேவதே அங்கு சேத்துருமா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நாலு தேவதை இருக்குது அங்கே போய்மே பிரம்மலோகத்தில் போய் ஞானத்தை பிரம்மாட்டம் அடைஞ்சிருவான் சொர்க்கலோகம் போகிறவன் என்ன பண்ணுவான் நாலு தேவதை ஏன்னா புகைக்குண்டான தேவதை இரவுக்கு உண்டான தேவதை தேய்வரை காலத்துக்குண்டான தேவதை தட்சிணாயன காலத்துக்கு உண்டான தேவதை இதெல்லாம் அந்த வழியில் இருக்குமா இந்த மார்க்கத்தின் வழியாக போய் சொர்க்கம் போயிட்டு புண்ணியந்திரம் திருப்பி வந்துடுவாங்க அவன் பிரம்மலோகம் போயிட்டு திரும்பி வர மாட்டான் அங்கே ஞானம் தெரிஞ்சு மோட்சத்தை போயிடுவான்னு சொல்கிறார் இது இரண்டு விதமான மார்க்கங்கள் அப்படிங்கிறார் பாப அதிமா செய் பற்றி இங்கே பேசலை இங்கே ரெண்டு பேருமே நல்ல காரியம் மாட்டான் கடவுளுக்காக ஒருத்தன் உலக வாழ்க்கைக்காக இது ரெண்டும் செஞ்சு அங்கே போய் அடையிறாங்கிறார் இதில் இந்த காலத்தில் சில பேர் சொல்லுவாங்க இல்லை வளர்ப்புறையில் சாகணும் உத்ராயணத்தில் சாகணும் பகலில் சேத்தாத்தே மோசம் அது தப்பு இதில் என்ன பண்ணுறாரு பகலுக்குரிய தேவதைங்கிறார் வளர்புறை காலங்கிற ஒருத்தன் பகலில் சாகுறேன் தேவரையில் சேர்த்துட்டா அப்போ ரெண்டும் கேட்டானா அந்த காலத்தை எடுக்கக்கூட வழிகள்ங்கிறார் அந்த தேவதைகள் வந்து அழித்து போய் சேர்த்துருன்னு சொல்கிறார் அதனால் இந்த ரெண்டு வழி போய் சேர்கின்றான்ங்கிறார் அதாவது ஒரு சின்ன ஊருக்கு வந்து சொல்லி முடிக்கிறேன் ஒரு துறவி இருந்தாரோ அவர் என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய செல்வந்தனுடைய ஒரு ஊர் கிராமத்துக்கு போயிட்டார் அங்கே தங்க வேண்டியது இருக்குது அங்கே போன உடனே என்னாச்சா அந்த கிராமத்தில் தங்குறது கிடங்கே நைட்டில் இங்கே ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கார் அவங்க வீட்டில் போய் தங்குங்க அவர் பேர் கோவிந்தன் அங்கே போய் தங்குங்கன்னு சொல்கிறாங்க அவர் எப்படி இப்போ நல்லவர் அவர் ரொம்ப நல்லவர் அவருக்கு வயசு அறுபத்தஞ்சாவது பல கோடிகளுக்கு அதிபதி ரெண்டு பையங்க இருக்காங்க மனைவி ரொம்ப நல்லவ நீங்கள் அங்கே தங்கலாம்னு சொல்லி அங்கே அனுப்பி வைக்கிறாங்க அங்கே போகிறார் போனவொடனே அங்கே அவர் நல்லா வரவேற்கிறார் தங்குறாரு காலையில் எழுந்திரிச்சிட்டு என்னப்பா நீ எப்படி இருக்க நீ பெரிய செல்வந்த நாம்ல பல கோடிக்கு அதிபதியான்னு கேட்குறாரு இவர் அவர் என்ன பண்ணுறாரு இல்லைங்க நான் ஒரு கோடிக்கு மட்டுந்தே அதிபதின்னாரான் ஏட்டா ஊரில் பல கோடிக்கு அதிபதினாங்க நம்ம எதாவது கேட்டுருவோம்னு சொல்லி பொய் சொல்கிறாரோ அப்படின்னு இவர் நினச்சிருக்காரு பிறகு என்ன பண்ணுறாரு சரி என்ன பண்ண பிறகு உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்குறாரு எனக்கு ஒரு பையன்ங்கிறாரு இதுலேயும் போய் சொல்கிறாரு ரெண்டு பையன்னு சொன்னாங்களே சரி அடுத்த கேள்வியை கேட்போம் உங்களுக்கு வயசு அவ்வளவு எனக்கு பதினஞ்சு வயசாகங்கிறாரு பார்த்தாலே அறுபத்தஞ்சி வயசு தெரியுது மூணாவது போய் நாலாவது உங்கள் மனைவி எப்படி நல்ல இல்லை ரொம்ப பொள்ளாதவங்கிறார் என்ன நல்லவண்ணும் பொருள் வாங்குறாங்க கே திருப்பி என்னங்க இப்படி எல்லாம் கிராமத்தில் இப்படி சொன்னாங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு அவங்க சொன்னது உண்மை நான் சொன்னது உண்மைங்கிறாரு என்னன்னா நான் எனக்கு வந்து பத்து கோடி ரூபாய்க்கு மேலே சொத்துருக்கு நான் ஒரு கோடி ரூபாய் நல்ல காரியத்துக்கு செலவழிச்சிருக்கேன் அது மட்டுந்தான் என் கூட வரும் அதனால் அதுக்கு மட்டும்தான் என்ன அதிபதின்னுறான் ஒரு கோடி ரூபாய் இந்த அன்னதானத்துக்கு இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்தேன் கல்விக்கு இருப்படி கொடுத்தேன் ஒரு கோடி கணக்கு சொல்லியிருக்கார் அது மட்டும்தான் என் கூட வரும் அதனால் அதுக்கு மட்டும்தான் சொந்தமிச்சாலும் வராது அப்படின்ட்டுறான் சரி ரெண்டு பிள்ளைன்னு சொன்னாங்களே ஒரு பிள்ளைதே இருக்குங்கிறே ஒருத்தர் வந்து நல்லா படிக்கிறான் சொன்னதெல்லாம் கேட்குறான் நல்லா கடவுளை வழிபடுறான் இன்னொருத்தர் ரொம்ப போக்கிரித்தனமாக இருக்கு நான் சொந்த பயிற்சி கேட்குறது இல்லை அதனால் இவனுன்றதே நான் மானாக நினைக்கிறேன் நான் ஒரு வயசு என்னமோ அறுபத்தஞ்சு பதினஞ்சுன்னு எப்படி சொன்னீங்க ஐம்பது வருஷம் நான் பணம் சம்பாதிக்கிற இந்த சிந்தனையில் வாழ்ந்துட்டேன் ஒரு பதினஞ்சு வருஷமாக கடவுள் சிந்தனை அதிகமாக வச்சுருக்கேன் எப்போ பார்த்தாலும் அந்த சிந்தனையோடு நான் செயல் செய்கிறேன் அதனால் என்னுடைய ஆயுள் பதினஞ்சு வருஷம் தான் உறுப்படியான காரியம் இப்போத்தையும் செய்கிறேன்னா ஒரு மனைவியை சொன்னீங்க நல்லவர்களே இருந்தால் இப்போ கெட்டவள் ஆகிட்டான் அப்படின்னு பண்ணான் ஏன்னு சொன்னால் இந்த கட் இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா எப்போ வேணாலும் யாரும் மாறலாம் சில விஷயங்கள்ல அது சொல்லு எப்படி சொன்னோம் இதில் பாருங்கள் மூணு விஷயத்தையும் கவனித்து பாருங்கள் அதாவது புண்ணிய சொர்க்கலோகம் போகிறவன் யார் போவ கூட வர்றது இந்த புண்ணிய காரியம் பண்ண ஏன்னா கருமிகள் அந்த முதல் சொ சொன்னார் எனக்கு ஒரு கோடியே அதிபதினு சொன்னது வந்து இந்த கருமி நல்ல காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கான் கடவுள் சிந்தனை கிடையாது இது மட்டும் உள்ளதான் சொர்க்கலோகம் போவான் பிறகு ரெண்டாவது சொன்னார் பாருங்க நான் பதினஞ்சு வருஷம்தான்னு சொல்லி இப்படி இருந்தால் இவன் பிரம்மலோகம் போயிடும் திருப்பி வரமாட்டான் அவன் திருப்பி வருவான் அது மட்டும் இருந்தான் பிறகு இன்னொன்று என்ன சொல்கிறார் நல்லவன் கெட்டவனு சொல்கிறார் அந்த பையனிலே வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் நம்ம கூட நம்ம கூட சேர்ந்துருக்க வேண்டிய விஷயம் நல்ல விஷயம்தான் கெட்ட விஷயத்த தூக்கி எழுப்ப புத்திரனே இல்லையங்கிறார் பிறகு எப்போ வேணாலும் யார் நல்ல மனைவி நல்லவளாக இருந்தும் கெட்டவன மாதிரி நாமளும் கவனமாக இருக்கணும் எப்போ வேணாலும் கெட்டவனாக இருந்தால் நல்லவனாக மாறலாம் நம்ம கெட்ட பழக்கிற்கு மாற்ற முடியும் நல்ல பழக்கிற்கு மாறிடம் கவனமாக இருக்கான் இப்படி நாம் வாழ்ந்தோம்னு சொன்னால் நல்லபடியாக கடவுளை அடைய முடியும் அதெல்லாம் அர்ஜுனுடைய கேள்விக்கு பதில் சொன்னார் அதில் மரண காலத்தை பற்றி கேட்பும் பொழுது கடவுளை நினைத்து கொண்டு இருப்பவன் கடவுளை அடைகிறான்னாரு அது எப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விதமான சாதகர்கள் சொன்னார் ஒருத்தன் கடவுளுக்காகவே தியானம் பண்ணி கடவுளவே ஜபம் பண்ணுகிறான் அவன் பிரம்மலோகம் சென்று பிரம்மலோகத்தை அடைகிறான் எந்த மார்க்கத்தின் வழியாக அடைகிறான் சுக்லகதியின் மூலமாக அந்த தேவதைகளின் மூலமாக அங்கே அடைந்து அங்கே பிரம்மலோகத்தில் ஞானத்தை பெற்று பிறவா நிலையை அடைகிறான் இன்னொருவன் கடவுளுக்காக கடவுளை வழிபடுவதில்லை தர்ம காரியங்கள் பண்ணுகிறான் புண்ணியங்கள் செய்கிறான் அவன் கிருஷ்ணகதி வழியாக சென்று அவன் சொர்க்கம் முதலான லோகங்களுக்கு சென்று அங்கே புண்ணியத்தை அனுபவித்து புண்ணியம் தீர்ந்தவுடன் மீண்டும் பிறக்கிறான் இதுதான் இந்த அத்தியாயத்தின் சாரம் அறிவோம் நாமளும் இந்த புண்ணிய கர்மம் செஞ்சு கடவுளை புலக்சவத்துக்காக கடவுளை கும்பிடுறத விட்டுட்டு கடவுளை அடைவதற்காக கடவுளை கும்ப உலக காரியத்தை பார்த்துக்கிட்டே செஞ்சம் சொன்னால் மரண காலத்தில் இறை சிந்தனை வரும் அந்த தர்மகாரியம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இறை சிந்தனை வராது புண்ணியன்னு ஞாபகத்துக்கு வரும் கடவுளுக்காக கடவுளை வழியும் கடவுள் ஞாபகம் வரும் அவன் வந்து பிரம்மலவத்தில் அதை விட்டுட்டு ஒழுங்காக இங்கே வேதாந்தம் கேட்டால் இந்த பிரிவிலையும் முடிச்சுக்கலாம் எந்த டிராவலும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை எப்படிங்கிறத நாமளே முடிவு செய்வோம் ஹரிவோம் தச்சன் இரண்டு விதமான சாதகர்கள் இரண்டு விதமான சாத்தியங்கள் இரண்டு விதமான வழிகள் சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்து விட்டார் நாமளும் புண்ணிய காரியங்கள் நிறைய செய்வோம் புண்ணியத்தை எதிர்பார்க்காமல் செய்வோம் கடவுள் சிந்தனையோடு செய்வோம் கடவுளை அடைய வேண்டும் என்ற சிந்தனையோடு செய்து கடவுளை அடைவோமாக ஹரி ஓம் தோம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியே பூர்ணய பூர்ணமாதாய பூர்ணமேவிஷ் ஓம் ஷாந்தி ஷாந்தை ஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுநாமிக்கி ஜை